எவ்வந்து ஏற்பவர்க்கு யாதொரு வசுவை ஆசிப்பவர்க்கு ஆசிப்பவர்களுக்கு இயற்கை இல்லனே கொடுக்கும் கரம் அற்றவன் ஆகின்றான் கவ்வத் தேடேன் ஒரு கோடி கையன் யாரும் கொடுக்கும்படியாய் இருந்தால் வாங்குவதற்கு கோடி கோடியாய் கைகள் உடையன் இதை லோபகணத்து சொல்றார் ஒரு பொருள் வாங்கணும் ஒருவற்றை என்னகா லோப்படுத்த இல்லைன்னு சொல்லுவாங்க அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அல்பமாக பொருள் கூட இருக்கும் அது கொடுக்க மாட்டான் ஆனால் மற்றவங்க யாராவது கொடுக்குறாங்க முன்னர் பங்கு ரெண்டு கையை மீட்டுவாங்க அது மட்டும் அது அதில் வெக்கம கொஞ்சம் வெக்கம இருக்காது அது கோடி கோடியாக கையில் ரெண்டு கையில் தான் கோடி கையாக வந்துடுமா அப்படி என்னன்னா அவசரப்படுத்துறது குடு கொடு குடுன்னு அவசரப்படுத்துவாங்க அப்படி இருக்குது அது பார்க்கலாம் இல்லை விசேடங்களை விஷயங்கள் பா சுண்டர் கொடுக்குறாங்கன்னு எத்தனை பேர் அலைகிறாங்க கொடுக்குறது ஒன்று தான் சொன்ன சாப்பிட்டு தான் இல்லை ஏதோ கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதில்லை இதுக்கு எத்தனை சண்டை போடுறாங்க பாய்ச்சி கீழே தான் இருக்கும் எல்லாம் கீழே சேர்ந்து போயிடுவாங்க ஓடி சுண்டர் சண்டை போடுவாங்க இதுக்கு ஒன்றும் அதிகமில்லை சுண்டர் அவ்வளோ எவ்வளோ தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு வாய்க்குள் பச்சாது அதுக்கு என்ன சண்டை போடுறாங்க ஏன் அந்த லாப குணமானது அப்படி இருக்குது தான் கொடுக்கணும்னா கைப்பிணால் போயிடும் அப்படி இருக்கு சாமானிய மக்களுக்கு இருக்கிறது ஒரு வகையில் நான் ஏற்றுக்க வேண்டியது தான் வசதி வாய்ப்பு இருக்குது அவங்களே செய்கிறாங்க நிறைய பணம் இருக்குது கொடுக்க மனது வர மாட்டேங்குது கேட்டாக்க நாங்களாம் வாங்கத்தான் செய்வோம் கொடுக்குறது இல்லை சொல்லி கொடுறாங்க அதுபோல் நான் தான் கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது இதுக்கு சாமானியம் இல்லை வேணா படித்தவங்க தான் படித்தவங்க பாடம் சொல்கிறவங்களே இப்படி செய்யறாங்க செய்கிறாங்க அப்புறம் அஞானம் அங்கே தீவிரமாக இருக்கும்போது அப்புறம் சாமானியமும் அதுபோல அது இருக்கும் நாம் என்ன பண்றது இளமையும் இடும்பை கிடமாகியும் மதிக்குமே அவதை செல்வத்தையும் எவ்வளத்தையும் வாசிக்கணும் நிலை என்று இருப்பவன் எனல் இது அஞ்ஞானத்துடைய காரியத்தில் இது இளமையும் இடுங்கைக்கு இடம் ஆகிய வளமையும் எவ்வளவு பருவத்தையும் துன்பத்துக்கு ஸ்தானமாக இருக்கின்ற செல்வத்தையும் பெரிது என்று மதிக்கும் பெரிதாகவே எண்ணிருப்பான் உலகத்தில் பெரும்பாலும் நூற்றி பேர் வச்சுனா ஒரு பேரம் மாறுத இருக்கலாம் அவ்வளோதான் பொருள் இருந்தால் சுகம்கிற புத்தி உண்டு அந்த புத்தி தொண்ணூற்றம்பது பேர் தாராளமாக இருக்குது அது ஒரு ஆளுக்கிட்ட கூட கொஞ்சம் குறைஞ்செலாம் இருக்கலாம் அவ்வளோதான் அவளிய முற்றிலும் இருக்காது ஆக பொருள் இல்லைனா சுகம் என்ற கொள்கை இருக்குது இது அந்நியத்தின் காரியம்தான் அது நிலைக்கும் இப்படியே இருந்துடும் என்று ரொம்ப ஆக்கிரகம் பண்ணுறாங்க அது கடைசியில் துக்கத்துக்கெல்லாம் விழுவுது துக்கம் தான் விழு அது இளமையில் அவங்க மீறி செய்கிறாங்கல்ல சக்திக்கு மீறி செய்கிறாங்க கல்வி விழுந்துடுறாங்க அதே போல் பொருள் ஏற்றம் பொருளும் அப்படித்தான் வந்த பொருள் திருப்தி இருக்கிறது இல்லை அதிகத்துக்கு ஆசைப்படுறாங்க இப்போ உள்ளதும் போயிருது என்ன பண்ணுறது முதல்ல வர்றது மாதிரி தெரியும் அப்புறம் போயிருது போன பிறகு துக்கம் படுறாங்க அதான் துக்கம் சொல்கிறது எம் துன் துன்பத்துக்கு ஸ்தானமாக இருக்கிற செல்வத்தெல்வம் இருக்க அது துன்பத்து தான் சாதம் சாதமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இல் இன்னல் தரும் பொருளை ஈட்டலும் துன்பமே பின் அதனை பேனலும் துன்பமே அண்ணது அழுத்தலம் துன்பமே அந்த பிறர்வால் வைத்து இளத்தலம் துன்பமேயாம் அப்படின்னா அது இன்னல் தரும் பொருள் சொன்னார் துக்கம் கொடுக்குறதே பொருளுடைய வேலை துன்பம்தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொடுக்கல வாங்கலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஈட்டெல்லாம் திரும்பமே பின்னதுனே பேனாலும் திரும்பமே பாதுகாது பாருங்க வீட்டில் வச்சுருந்தா கல உபமா என்னமான பயம் அதனால கொடுத்து வைக்கலாம்னு பாக்கிறாங்க அன்னது அழுத்தலாம் திரும்பமே செலவுண்ணும் கூட திரும்பம் தான் அதாவது இது செய்யாம போயிட்டோம் அது செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு தூக்கப்படுறாங்க அந்த பிறர்பா ஆச்சரியம் வயிற்று இழுத்தலும் திரும்பமே ஒன்று சும்மா கைமாற்றி கொடுத்தாலும் போயிடுது வட்டி கொடுத்தாலும் போயிடுது பே போட்டாலும் கூட இப்ப பேங்களை வட்டி படைச்சிட்டாலும் துக்கம் பல திரும்ப வந்துருச்சு இந்த பொருள் இன்னல் தரும் பொருள்னு சொன்னார் ஆனா இது அஞ்ஞான காலத்தில் இத நிலை என்றும் சுகசாதனம் என்று நினைக்கிறார்கள் இது சொல்ற சாயை போலும் சகொருள் போலுமா மாய வாழ்க்கை நிலையா நிலையாய் மதிக்குமே நிழலும் சக்கரமும் போன்ற பொய் வாழ்வை உண்மை என்று இருப்பவன் எனல் இது அஞ்சனுடைய சாமர்த்தி தோன்றும் இதன் பொருள் சாயை போலும் சகட்டு உருள் போலும் ஆம் நிழல் போன்றதும் சக்கரம் உருள்வது போன்றதாகிய மாய வாழ்க்கை நிலையாய் மதிக்கும் பொய்யாகிய வாழ்நாளை நிலைப்பட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் நிழல் போன்றது அப்படின்னு சொன்னால் காலையில் சூரியன் முன்னால் நீளம்னா நீளமாக இருக்கும் மத்தியானம் சூரியன் போயிடும் அப்புறம் சாயந்தரம் நீளம் அது நிலை இல்லைன்னு அர்த்தம் அதுதான் அதுக்காச்சும் நீளமாக அப்படியே இருக்கிறது இல்லை மாறுது அப்புறம் சகட்டு உருள் சக்கரம் இருக்க உருட்டுக்கிட்டே இருக்க ஒளியாக நிற்கிறது இல்லை சக்கரம்னா சுத்திரத்தான வேலை அதுக்கு நிலை இல்லைன்னு அர்த்தம் எழுதிஷ்டான நிலை இல்லைன்னு சொல்கிறாங்க அது போன்றதாகிய பொய்யாக வாழ்நாள் இல்லாத வாழ்நாள் நிலைப்பட்டுதான் நினைத்து கொண்டிருக்கும் நிலைய நினைக்கிறோமே அதுதான் தப்புன்னார் நில்லாதனவற்று நிலை என்றுனரும் புள்ளறிவாண்மை கடை என்னார் வல்லுவர் இது நில்லாதது இது நிலையன்னு நினைக்கிறாங்க அதான் புள்ளறிவாண்மை அற்பம் அறிவு அஞ்யனுடைய இது கீழ்பட்டது என்று வள்ளுவர் சொல்லுவார் ஆகவே அஞ்ஞான காலத்தில் இந்த மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் வெளிப்படுங்குன்னு சொல்லுவார் போல்ின்னல் போல் அழியும் உடம்பை நிலை என்று எண்ணுவன் எனல் என்பொருள் மின்னன் எல்லை விதியற்ற ஆக்கை கொண்டு மின்னலுக்கு சமானமான நிலையில்லாத இத்தேகத்தோடு கூடி என்றும் இங்கு இருப்பவர் போல் எப்பொழுதையும் உலகத்திலே சாஸ்வதமாக இருப்பவர் போன்று இருப்பான் இப்படி ஒரு பாவனை அது இன்னும் ரொம்ப நாளும் இருக்கலாம்னு இருக்கலாம் சில பிரகாரத்தை விருந்தா ஆனால் சில பேர்கள் அப்படி இருக்க முடியல இளம்பெல்லாம் போயிடுறாங்க அது கருவி நின்று மடிந்து போம் கண்ட குழந்தை இருந்த பருவம் தன்னம் தனியிலும் போம் உருவ நடுங்க மூப்பதின் ஒழுங்கும் எந்த காலையினும் உரிமை அணிதல் இயல்பு உலகத்துழுவின் இயற்கையுமே இது கருவுலையும் போகுது குழந்தைகளையும் போகுது குமாரபுரத்திலும் போகுது கா தருணப்புறத்திலையும் போகுது கெண்டுபுறத்திலையும் போகுது இப்படி வரைஞ்ச கிரமில்லை அப்படியும் போகும் இது என்ன இருக்கு நடப்பாவே நேற்று பேசுனேன் அப்படிம்பாங்க அப்படியும் உண்டு அப்படி இல்லை நாங்களாம் இருக்க மாட்டார இருக்கணும்னா இருக்கலாம் சில பேர்கள் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நிலை இல்லாத தான் அவ்வளோதான் அதான் இந்த கருத்து உறுதியாக சொல்ல முடியாது நான் உறுதியாக சொல்லுவேன் எனக்கு யார் அதில் அந்நூறு வருஷம் போட்டிருக்கோங்கிறாங்க இருக்கட்டும் யார் வேணாங்கிறாங்க ஆனாலும் ஆயில் வேணாம் நூறு வருஷம் இருக்கலாம் சரி விட வருஷம் இளமையுள்ள மாதிரி ஏதாவது இருக்கா மாறி போகுது இல்லை நலுக்கு போகுது இல்லை கான்பார் குறைஞ்சி போகுது உடம்புல பலம் இல்லை நோய் வந்து சேர்ந்துக்குது இதெல்லாம் என்னாச்சு அப்போ நிலையா இருக்கா அப்போ என்ன செய்கிறாங்க நூறு வயது ஜாதம் போட்டாச்சியா சீக்கிரம் போனால் பரவாயில்ல நினைக்கிறாங்க ஏன் துன்பாப்படி இருக்கு இருக்கா இல்லையா அதனால் நிலவும் இல்லாது ஆயுள் நிலையாக இருந்தாலும் கூட சரீரத்தில் மாற இருக்கதான செய்யுது இவங்களுக்கு மட்டும் இல்லை இருக்கிற வச்சுட்டுறாங்கல்ல இல்லை கேரளா சாக மாட்டேங்கிதாங்கிறாங்க இல்லை மருந்தாச்சு கொண்டு போடலாமா அப்படிங்கிறாங்க சில பேர் இறக்கப்பட்டு விற்கிறாங்க சில பேர் கொண்டு கொடுப்பாங்க ஊச்சி போட்டு கொண்டு போடுறாங்க நல்லா டாக்டர் வந்திருக்காரு ஊச்சி போடலாம் நல்லாயிரு சொன்னேன் இவர் போடுன்னா ஊச்சி பண்ணி போட்டுறாங்க செத்து போகிற செத்து அப்படியே ஜா செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கு அதனால சரி ஆயுள் நிலையாக அதிகமாக இருந்தாலும் கூட உடல் நிலை இல்லை பாருங்க அது அனுபவத்தை எல்லாம் அது வரைக்கும் இல்லையே மாறுதான் என்று இங்கு இருப்பவர் போல் இருக்கும் எப்பொழுதும் உலகத்திலே சாஸ்வதமா இருப்பவர் போன்று இருப்பன் இருக்கிற அது அஞ்ஞானமன் பேருக்கு அஞ்ஞானத்தின் காரியம் இப்படி இருக்குமே புறம் பெருக்கும் புகழும் சுருக்கும் ஏதாவியை புண்ணியத்தையும் புகழையும் குறைப்பன் புறங்கூறலும் புண்தொழிலும் பெருக்குவன் எனல் பொருள் அறம் சுருக்கும் தர்மங்கள் அனைத்தையும் குறைப்பர் அவலம் பெருக்கும் பாவகர்மங்களை கூட்டி செய்வர் புறம் பெருக்கும் புறங்கூறுவதில் அதிகமாயிருப்பர் புகழும் சுருக்கும் புகழை இழந்து விடுவேன் இதெல்லாம் அஞ்ஞானத்தின் காரியம்தான் புண்ணிய காரியங்கள் செய்கிறமென்னா மனசே இடம் கொடுக்காது ஏன் அஞ்ஞானத்தின் பலம் இருக்குது புண்ணிய காரியங்கள் செய்கிறது அதாவது புண்ணிய காரியங்கள் ஒரு படித்தர்மன அர்த்தம் இல்லை எத்தனை விவகத்தில் செய்யலாம் அது சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு முப்பத்தி தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன பதினேழு சிறிய அரங்குகள் பெரியாரங்களும் இதுக்கு அடங்காது இன்னும் எத்தனையோ இருக்கு அப்புறம் இன்னும் சேவை செய்தல் பஞ்ச யுக்கம் சொல்லியிருக்கு அப்புறமேல உதவி செய்கிறது நம்பிக்கை வச்சு நன்றி மறவாமல் இருக்கிறது இப்படி எத்தனை சொல்லப்படுது எல்லாம் புண்ணிய காரியங்கள் தான் கோயிலுக்கு போகிறது அதுவும் புண்ணியந்தான் பிரகாரங்கள் வர வர்றது புண்ணியந்தான் ஜபதியானங்கள் பண்ணுறது சோளமாக செய்கிற பூஜை தூச்சமாக செய்கிற பூஜை அவர்களுடைய மனப்பரிவாக தகுந்த மாதிரியும் சூழ்நிலை தகுந்த மாதிரியும் செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன இல்லை புண்ணிஞ்சாம்பாரு தான் எப்படி லௌகீகத்தில் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை எத்தனை கோல் சம்பாதிக்கலாம் புண்ணியஞ்சாம்பாரு பல வழி இருக்கின்றன பல வழி செய்யலாம் ஆனால் நம்பிக்கை வேணும் இல்லைவா புண்ணியும் பிரச்ச பலம் கொடுக்காது அது அதிர்ஷ்ட பலம்தான் எப்போ கொடுக்கும் எப்போ கொடுக்கும் அவ்வளோதான் அந்த நம்பிக்கை வேணுமே அந்த பிரியேட்சி உப்புவே பலன் கெடுக்கிறதுன்னா சே சே ஒத்துக்குறாங்க என்னையா ஒருத்தருக்கு ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா தர்மம் பண்ணேன் எப்போயோ வரும் புண்ணியம் அது எப்போ உருமோ சொல்ல முடியாது சாதனை அப்படி ஒத்துகிறாங்க கொடுக்கல இப்போதான் புண்ணி சுகம் வரும் சுகத்துக்கு எதாவது கூட நிச்சயம் வரும் அது அஞ்சு காலத்துக்கு வரலாம் அடுத்ததுக்கு வரலாம் மீன் போகிறது இல்லை எப்போது வரது இப்போ என்ன செய்யறது அது வேணாம் போய அப்படிங்கிற யார் ஆ சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க எவனோ எழுதி வச்சுட்டானா அதை போய் நம்ம வீட்டுக்கு பிடிக்குமா இன்றைக்கி யாரையும் பார்க்குறது பார்க்குறதா அந்த புண்ணியமாதும் பாவம் மாதிரி பையாங்கிறாங்க படிக்கும்னே சொல்கிறாங்க மற்றவங்கன்னு சொல்ல மாட்டாங்களே படித்து பாடம் சொல்கிற கூட்டமே ஏற்றுக்க மாட்டேங்குது பாவமாக புண்ணிய மாதிரிங்கிறாங்க அந்த கூட்டமே அப்புறம் பாவம் வருமா இப்போ செய்கிறாங்களா அதுவும் ஜென்மான் புண்ணிய விசேஷம் அந்த மனது கொடுத்துருக்கு இவங்களுக்கு அது பாவ விசேஷம் இருக்குது வாங்கி வாங்கியே பழக்கம் கொடுத்து பழக்கம் பெரிய அதனால் அப்படி அறம் சுருக்கும் தர்மங்களை அனைத்தையும் குறைப்பர் காரணம் நம்பிக்கையில் தான் காரணம் அந்த லோபகுணம் தான் முக்கியமான காரணம் இதை லோபகுணத்துக்கு அடிப்படை அஞ்ஞானம் தான் அவலம்பெருக்கும் பாவகர்மங்களே கூட்டி செய்வார் இப்போ என்ன செய்வாங்க தகாதகாரிகளும் செய்வாங்க புண்ணியத்தில் நம்பிக்கை இல்லைன்னு தகாதகாரும் செய்யத்தான் வரும் என்ன இப்போ பிரத்யட்சமாக சுகம் அனுப்புக்கணும் இல்லை அது சுகத்துக்கான ஏதுக்கள் என்னங்க என்ன பார்ப்பாங்க அது சமைஞ்சல் அப்படி செய்வாங்க இப்போது ஒருத்தர்கிட்ட இது ரூபா கொடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னி அனுப்புனா சொந்தலை கூட வச்சுக்குவான் அப்புறமேல என்ன ஏன்னா சேலைவாருக்கு வச்சுக்கிட்டேன் அப்புறம் தரலாம் போ அடுத்தா தரவ மாட்டான் அப்புறம் செய்யலாம் இருக்கு இப்படி இல்லை அவளம் பாவகர்ம சேர்த்தான் புறம்பெருக்கும் புறங்கூறுவதில் அதிகமாக இருப்பார் புறங்கூறுதல் திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் புறங்கூறுதல் கண்ணின்று கண்ணரை செய்யணும் முன்னின்றி பின்னொக்காச்சொல் அப்படின்னாரு இதில் கூட தாட்சா பேசிடலாமா பின்னலை விந்து பேசப்படாதுன்னு சொல்றாரு அது பெரும் தவறு எல்லாம் சொல்றாரு அப்படி புறம்பெருக்கும் புறங்கூறுவதில் அதிகமாக இருப்பர் புகழும் சுருக்கும் புகழை இழந்து விடுவர் இடிப்பட்ட ஆழ்கட்டில் சமூகத்தில் மரியாதை கொடுக்க மாட்டான் மேன்மக்கள் கொடுக்க மாட்டான் கீழ் மக்கள் கூட கொடுக்க மாட்டான் கீழ் மக்கள் கூட அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் பாலம் செய்கிறவங்களுக்கான அவன் அதிக பாசன்னு திட்டுவான் சொல்கிறாங்கல்ல அவன் கிடைக்கலாம் குடிக்காரு போயில் நான் அவ்வளோவா குடிக்கிறேன் கொஞ்சந்தானே குடிக்கிற அப்படிங்கிறாங்கல்ல அதுபோல் சின்ன பாவம் செய்கிறாங்களோ அவங்க பெரிய பாவில் தூ தூட்டுவாங்க அவங்களும் போக மாட்டாங்க அப்புறம் நல்லவள் புகழ்வாருங்களா நிச்சயமாக புகழ்ச்சி வராது அதனால் புகழ்ச்சி இல்லை சரி சின்ன பாவம் செய்கிறாங்க அவங்க யார் புகழ்வாங்க அவர்களோட இன்னும் சிக்கியில் மக்கள் இருக்காங்களே அவங்க போக மாட்டாங்க நல்லவர்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஆக எந்த ரூபத்திலும் புகழ் கிடையாது அவங்களுக்கு ஆகவே புகழும் இழந்து விடுவர் என்பது இந்த அஞ்யனுடைய சாமர்த்தியத்தில் இது ஒன்று நிறைய தோடும் நடுவான் கட்டோடும் தரையத்தோடும் தனி ஊசலாடுமே அவன் புண்ணியத்தால் சொர்க்கத்திற்கும் பாவத்தால் அலகத்திற்கும் பாவ புண்ணிய கலப்பால் மனித லோகத்திற்குமாக ஊஞ்சலாடுவன் எனல் இப்போ அஞ்சன் ஊஞ்சலாடுனா எப்படி இந்த ஊஞ்சல் எப்படி இதன் பொருள் நிறையத்தோடும் பாவகர்மத்தால் நரகலோகத்திற்கும் நடுவான் முகத்தோடும் காமிய புண்ணியத்தால் தேவலோகத்துக்கும் தரையத்தோடும் தனி ஊசலாடும் பாவபுண்ணிய கலப்பால் மண்ணுலகத்தில் மனிதராதி பிறப்பும் ஆக மூ உலகத்திலும் ஊசலாடுவன் இதான் ஊஞ்சல் பெரிய ஊஞ்சல் மூன்று கட்டி ஆடுறான் சின்ன பசங்க அவர் தான் கெட்டி ஆடுவாங்க இந்த அஞ்சன் பெரிய ஊஞ்சல் முன்னோகத்துக்கு அதாவது தனித்த புண்ணியம் ஸ்வர்க்கத்துக்கு போகும் தனித்த பவன் அறதுக்கு போகும் ரெண்டு கலப்பு இருக்குது இல்லை கலப்பு மனித ஜென்மம் இது கீழ்பட்ட ஜென்மங்கள்லாம் கிடைக்கும் தனித்த புண்ணியம்னா ஆக்கிரமாக செய்யும்போது தனித்த புண்ணியமாகும் அது சில தான் செய்வோம் எஜ்யா கர்மங்கள் செய்கிறாங்க தனி செய்கிறாங்க ஆக்கிரமாக செஞ்சால் தனித்த புண்ணியம் அதுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் தனித்த பாவம் ஆக்கிரமாக பாவங்களும் செய்வாங்க கொள்ளை கலவு கல்காமம் சோது இதெல்லாம் அது தனித்த பாவமாக அமையும் அது நரகந்தான் பாதை அனுப்பிச்சு தான் வரணும் மிஸ்ரகர்மன்னா மனசு தியானம் பண்ணிட்டுருக்கும் கை கால் வேற காரியம் பார்த்துட்டு இருக்கும் வாக்கு மந்திரம் சொல்லும் மனசு எங்கே போய் இருக்கும் அப்புறம் மனது தியானம் பண்ணால் இங்கே வாக்கு எதை பேசிக்கிட்டு இருக்கும் மனதில் உள்ள தியானம் பண்ணணும் நல்ல சிகிச்சைவான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஏய்யா வந்தியா அப்படிம்பாங்க ஏன் போனியா அப்படிம்பாங்க இல்லை கலப்பு இது இதை அதிகம் மக்கள் ஏக ஏகக்கரமாக ஆக்கிரகமாக கொஞ்சம் தான் சில சமயங்களும் செய்ய முடியும் மற்ற ரெண்டும் கலப்பு தான் அப்படி செய்யும்போது அது ரெண்டும் கலந்து புண்ணியம் பாவம் கலந்துனால அதிரோட உத்திஷ்டம் மத்தியமும் நி கஷ்டம் என்று மூலமாக பிரிப்பாங்க புண்ணியம் அதிகமாக இருக்குமே ஆனால் மனித ஜென்மத்தில் செல்வந்தர்களாகவும் படிப்பால் இருப்பாங்க பாவம் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அதில் மதியமாக இருந்தால் நடுத்தர மக்களாக இருக்கிறது புண்ணியம் க குறைச்சல் பாவம் அதிகமாக அது கீழ் மக்களாக இருக்கிறது மூணாக பிரிக்கிறது உண்டு இது மனித ஜென்மத்துக்கு அப்புறம் இதை விட கீழே மோசமாக போனான்னா அது ஆடு மாடு இதெல்லாம் துன்பம் அனுபவி உண்டு கொஞ்சம் புண்ணியம் அதிக பாவம்னு தான் இந்த மாடு கழுதை கொதிரை இதை பிறக்கணும் அது பாவம் அதிகம் அதனால் கலப்பு என்ன பேருது மிஸ்ரம் இதுக்கு அல்லது மற்ற நகரி ஊரில் ஜென்ம எடுத்து தான் இப்படி அஞ்சனுடைய காரியத்தில் ஊஞ்சல் எப்படி ஒரு ஊஞ்சல் இருக்குது இது மாறிட்டே இருக்கும் மனித ஜென்மம் ஆயுள் வரைக்கும் இருக்கும் சேர்த்துக்கு வரோம் மீன் சுத்தம் அப்புறம் எது வரைக்கும் போன்ற கணக்கு இல்லை ஆயுள் சீக்கிரம் போனாலும் போகலாம் பன்னிடிக்கிறா இருக்கலாம் ஆகவே இதெல்லாம் புண்ணியம் பாவம் என்ற பாகுபாடு அஞ்சன் ஏற்றுக்கிறதில்லை அவனுடைய வேலை தான் அப்படி இருக்கிறதுனால புண்ணிய பாவ பாகுபாட்டை எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ சாஸ்திரம் சொல்லப்பட்டதில்லை அந்த அளவுக்கு சாஸ்திரோக்தமாக வாழ்க்கை அது வர்றதுன கஷ்டான் கஷ்டம் பண்ண சொன்ன மாதிரி பிரிச்சமாக இல்லை அதான் காரணம் சோதலும் உணர்த்தலும் உணவு சூட்டியே சாதலும் பேத்தலும் தவிர்க்க வல்லவே உணர்தலை உரத்து உணர்த்தல் இத்து சேர்த்துக்கணும் இத்து இருக்குல்ல உணர்தல் தன்வினை உணர்த்தல் பிறவினை பிறருக்கு சொல்கிறது உணர தான் உணர்றது அதனால் உணர்த்தன அர்த்தம் சாதலும் பிறத்திலும் தவிர்க்க வல்லவையே என் அவதாரியை கற்பதை உபதேசிப்பதும் உணவுக்கு அல்லாமல் மோட்சம் அடைவதற்கு அல்ல ஓதலும் பிற இடத்தில் கேட்டலும் உணர்த்தலும் பிறர் உணர உபதேசம் செய்தலும் உணவு சுட்டியே உணவு உண்பதை கருதியேயாம் சாதலும் பிறத்தலும் தவிர்க்க அல்ல இறப்பு இற்ற பேரானந்தத்தை அடைவதற்க பொருட்டு அல்ல என்பதுதான் அப்படி உலகத்திலே எல்லா கலையும் அதுதான் அரத்து நாலு கலை அல்ல இன்னும் உலகத்தில் ஒரு நவீன கலை ஏராளம் எல்லாம் எதுக்கு ஓதலை உணர்த்தலை உணவு சுட்டி தான் சாப்பாட்டுக்காக தான் வேற எதுக்கு செய்கிறாங்கல்ல அப்போ நாம் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் நாம் தான் வந்து முத்திக்காக படிக்கிறோம் ஏ என்ன என்ன வருமானம் கருதுன்னா ஓதலையும் கருதாலும் உலகத்துலேயும் கதை வருமானம் கிடையாது இப்படி என்ன செய்யறீங்க நீயும் கருமான சார் சம்பாதி சாப்பிடுக்கிறீங்க இருக்குது இதை நம்பி நீங்கள் பிழைக்கலை ஆனால் மற்ற எல்லா கலைகளும் அதை நம்பி என்ன பண்ணுறது எப்படி சொல்லுங்க அவங்க ஞானத்துக்காக படிக்கிறதோடைய சம்பாதிக்காக படிக்கிறதில்ல சம்பாதி கலை அல்ல ஆனால் சில பேர் விற்கிறாங்கன்னா அதுதான் அவங்க பத்தப்பட்டவங்க தான் விற்கிற தொழிலாக வச்சுக்கிட்டாங்க அது அறியாமை தான் கஞ்சனோடய ஆதிக்கம் அது அஞ்சனோட ஆதிக்கம் இருக்கு அதனால் வேதாந்தம் ஒன்று விலைக்கு விற்க முடியாத ஒரு கலை அது தேவையில்லை விலை அவசியம் இல்லை ஏனென்றால் கர்மானுசாரமாக ஏதோ ஒரு தொழில் பண்ணி அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆண்டவனி பண்ணியிருக்காங்க இதை விற்று தான் நாம் சம்பாடின அவசியம் இல்லை வேதாந்தம் படித்து அதை விற்று சம்பாதிக்க அவசியம் இல்லை விற்கவும் முடியல இருந்தாலும் விற்றுக்கிட்டு தான் இருக்காது சில பேர் விற்றுத்தார் அது ஏதோ அவங்க வாங்க வாங்கினாங்க விலைக்கு அதனால் இவங்களுக்கு பந்தந்தானது தவிர முத்தி வராது ஆகவே வேதாந்தம் படிக்கிறவங்க காசுக்காக விற்கப்படாது விற்கவும் கூடாது விற்கவும் விற்கவும் முடியாது தான் நீ சொன்ன மாதிரி வாங்குறக்கு ஆள் இல்லாதான் ஆள்ல்லும் கூட தேடித்து போத்துக்கு அண்ணனுடைய ஆதிக்கம் ஆக வேதாந்தம் அடையத்துக்காக ஏற்பட்டது அது என்ன ஞானம் அடைஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மன சமாளப்படுத்துறதுதான் வேலை வேறு என்ன இருக்கு வேதாந்தம் ஒன்றுதான் சொல்லிக் கொடுக்குது மதம் தற்காலிக சமானம் சொல்லுது எல்லாமே கர்மம் பக்தி இதெல்லாம் கூட படிக்கலை மாதீஸ்வரன் கர்மகாண்டத்தையும் ஏற்றுக்கலை எக்கியா கர்மில் வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்க ஏன் ஞான காண்டம் முக்கியம் பக்தி ஞானம் ஆமாம் அப்படி இந்த வேதாந்தாஸ்திரம் ஒன்று ஜீவனோபாதிக்காக வச்சுக்கூடாது அப்புறம் என்ன செய்யணும் இது ஒரு துணைவர்மம் துணைவர்ம எத்தனையாக இருக்குது அதை இப்போ ஆசிரமங்களில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அது சம்பளமாக கொடுக்குறாங்க சும்மா தான் சொல்லிக்கிறாங்க அவங்க சும்மா கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சேவை பண்ணணுன்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஒழிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது ஆக சேவை மனப்பான்மையோடு ஏதாவது ஆசிரமங்கள் ஏற்படுத்தினது இப்போ இருக்கெல்லாம் மாறிப்போச்சு எங்கே போகிறது சேவை தேவையில்ல மேலே இதெல்லாம் ஒரு காரணம் உணவு சுருட்டியே சாதலம் விரத்திலும் தவிர்க்க வல்லவே இந்த மன்னனுக்கென்றும் பவங்கொழ வந்த துன்மதி மந்திரி ஆகுமே அங்கனது பிறப்பு ஒடியாதிருக்க துர்புத்தி ஆகிய மந்திரி காரணம் எனல் இதன்பொருள் இந்த மன்னனுக்கு அஞ்ச வேந்தனுக்கு என்றும் பவங்கொல எப்போதும் பிறவி நீங்காது வந்த துள்மதி மந்திரி ஆகும் வரச் செய்யும் திருப்புத்தி ஆகிய அமைச்சனை உடைவனாகும் எப்போதுமே ராஜாவுக்கு மந்திரி அனுசாரமாக தான் நல்லது நடக்கும் ராஜா எதிர்பார்க்க முடியாது அவர் தகவல் சொல்கிறவங்கனா மந்திரிகள் பிரதானிகள் அதான் தகவல் சொல்லுவாங்க அப்போது அவங்க நல்லவர்களாக இருந்தால் நல்ல ஆட்சி நடக்கும் கேட்டால் கெட்டது தான் நடக்கும் அதே மாதிரி ஒரு கம்பெனி பெரிய அலுவலகத்துக்கு அப்படி தான் முதலாளே இருக்க எல்லாமே பார்க்க முடியாது அவங்கள மேனேஜர் வச்சுருக்காங்க இல்லை அவங்க நல்லவங்களாக இருந்தால் நல்லாவே இருக்கும் அவங்க துன்மந்திரிகளாக இருந்தாக்கா அவர் துன்மந்திராக இருக்கும் அப்படிங்குறது அதனால தான் இங்கே அஞ்சனுக்கு துன்மந்திரி தான் கெட்ட புத்தி சாஸ்திர விரோதமான புத்தி ஏன்னா ராஜன் அப்படி ராஜா தேவாரம் மந்திரி நடித்தா தான் நடக்கும் நியாயம் அடிச்சுட்டாக்கா ஜெயிலில் போட்டுருவான் அதனால் அடிப்பட்ட புத்தியாக தேவைப்படுது அதான் துன்மந்தி து அதான் இனிமேல் இருக்கணும் ஆமாம் போட்டு பாடல் ஒத்துக்குவான் இன்னும் ஒத்துக்க மாட்டான் கெடுதல் நடக்குன்னு தெரியும் அந்த சகுனிக்கு பாடல்கள் சாக மாட்டான்னு தெரியும் ஆனால் ஜோதிடம் பண்ணால் தெரியும் அவருக்கு அதோட விரோதத்தை வளர்த்தினா தான் அவங்க அழிப்பாங்க அவங்கள விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணும் சமானம் பண்ணை வச்ச இவன் சாக மாட்டான் படிப்படி தீக்கணும் இவனை அதனால் விரோதத்துக்கே எப்படி தெரியாமல் நமக்கு சாதகமாக தான் மாமா பண்ணுறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பேர் கொண்டு போட்டான் கஞ்சி விட்டேன் அப்படியே அதனால் சரி நூறு பேருக்கு ஒரு ஆள் கஞ்சே ஊற்றுறான் நீ எல்லாம் செத்து போனாலும் பரவாயில்லை என்ன விடுங்க நான் பூண்டு அடிச்சு போடுறேன் அப்படின்னா சரி ஒரு ஆள் கி நூறு பேர் பங்கு போட முடியுமா நீ ஏன் நான் சேர்த்துக்கு செத்து விட்டாங்க வந்து என் மாப்பிள்ள உனக்கு எல்லாம் அனுகூலம் நான் பண்ணுறேன் சரி வாங்க மாதிரி எனக்கு அம்மானு கூட்டிட்டு அது இருந்து அது கெடுக்கிறதுக்கான சீட்டம் போடிகிட்டே இருந்தான் எல்லாம் தோலத்தில் பார்க்கும் போது அலுவலமாக தான் தெரியல பாண்டவர்களை இவருக்கு விரோதம் பண்ணி ஆகணும் பண்ணால் தான் இவன் அழிப்பான் அவங்களும் அழியாதவர்கள் அவங்களுக்கு ஆயுள் பலம் இருக்கு ஆண்டவன் பலம் இருக்கு நெய்தி இருக்குது நேரம் இருக்குது தர்மம் தான் ஜெயிக்கும் அதை நம்ம தோற்று தான் போகும் தெரியும் அதனால அதோட நாம கடைசியில் செத்து போயிடுவோம் செஞ்சது அப்படி இவன் போன நமக்கு என்ன வேலை அவர் செத்து சி வேலை பார்க்கற அப்பா இருக்க நல்லதுங்கிறது அவனுக்கு அவன் திருஷ்டிக்கு கெடுதல் திரு நினப்பு இந்த சகுனிக்கு அப்படி இல்லை கெடுதல் பண்ணி இருந்தா நினைப்பு தான் தான் ஒரு நாளைக்கு அடிப்பான் அடிக்க மாட்டான் அவங்க அது ஜாதகம்லாம் தெரியும் சகினிக்கெல்லாம் அதான் நூறு வருஷம் த இருக்கிறவங்கள சாக அடிக்க முடியுமா அரக்குமாளி தான் கொள்ளுங்க அது தப்பிச்சு தான் தெரியும் ஆமாம் அப்படி செஞ்சால் தான் ஈவன் நம்மளை நம்புவான் அதுக்காகத்தான் நம்ப மாட்டாங்களா அப்படி அதான் சொல்ல ஜாதகத்தில் பா பாருங்கள் பலம் திடமாக இருந்தால் இவன் தலை கல்லுபட்டாலும் சாக மாட்டான் முடியுமாங்க அப்புறம் திடம் திடம்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா ஆயில் பலத்துக்கு அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அடிப்போல் பாடல்கள் அழிய மாட்டார்கள் அவர்களுக்கு ஆயில் பலம் இருக்குதுன்னு நல்லா தெரியுது இவன் அழியக்கூடியவன் யுத்தத்தில் சாகனும் பிரார்த்தம் இருக்கு இவனுக்கு அப்போ யுத்தத்துக்கான ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தான் துரியோதன நடக்கலையே கடைசியில் கூட ஏமாற்ற பார்த்துட்டான் அப்போவே நடக்குது அப்படிங்கிறது அதனால்தான் துர்மதியே மந்திரி அதுக்கு தேவைதான் அவனை அழிக்கிறதுக்கு சின்ன கருத்து அற்பமில் கற்பமில்லை கழிந்தொழுக்கமே ஆண்களால் செய்யும் தாவம் இல்லை பெண்களால் காக்கும் கற்பும் இல்லை எனல் இதெல்லாம் இந்த கா அந்த காலத்தையும் இல்லையா இங்கெங்கேயும் இருக்கும் போகுது ஆகவே அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாபான சக்தி உண்டாகிறதுக்கு தவமும் கற்புத்தன்மை தான் அப்படி சாத்திரம் சொல்லியிருக்கு அதாவது காட்டில் ஒரு பிரம்மச்சரி தவம் பண்ணானா தவம் பண்ண உடனே பண்ணிட்டுருக்கேன் மரத்து மேலே இருந்து ஒரு காக எச்சம் போட்டதான் அப்படி பார்த்தானா கொக்கு அது எரிஞ்சி போச்சான் ஆகா நம்ம தவ முத்தி போச்சு அப்படின்னு சந்தோஷம் ஏற்பட்டதான் இப்போ நாட்டுக்குள்ளே வந்தானா பிச்சை கேட்டானா பக்தி பிச்சாந்தேகா அந்த அம்மா ஏன்னா இருங்க சாப்பிட்டு தான் வரணும் எங்கே வீட்டுக்காரர்கள் சொல்லிட்டு தான் உந்துகிட்டே இருந்தான் அவன் வெளியில் வந்து சாப்பாடு கொண்டு கொண்டு போது மறைச்சி பார்த்தானா கொக்கேன்னு இணைந்தனையோ கொங்கனவா அப்படின்னா அவன் கொங்கு நாட்டுக்காரன் அதெல்லாம் கொங்கனவான்னது அவன் காட்டில் கொக்க அரிச்சது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவனுக்கு யோசனை கேட்டுக்கோமே அப்படின்னு கேட்டு ஏமா நான் காட்டில் எரித்தது வாசம் தான் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படியா அது அங்கே விராதன்னு ஒரு ஆள் கசாக்கூடம் இருக்க அவன் கேட்டுக்கணும் கசா குடங்க அனுப்பி கேட்கணுமா அப்படின்ட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போனது ஆகிய போன உடனே ஓ அந்த அம்மா அனுப்பினதா அப்படிங்கிறாரன் அந்த இது அம்மா இவருக்கு எப்படி தெரியும் இதே பெரிய வேடிக்கா இருக்கேன் சரி கொஞ்சம் இரு கொஞ்சம் வியாபாரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு முடிஞ்ச வருவாங்க கசாப்பெல்லாம் விட்டாச்சு வீட்டுக்கு வாங்க திண்ணில் உக்காந்து எங்கள் அப்பாவுக்குள்ள சேவமெண்ட்டிட்டு வரும் அம்மா அப்பா கத்திருக்காங்க சரி உக்கார வச்சா என்ன சொல்ல போகிறாய் கசாப்பாடு காலி என்ன ஞானம் இருக்கிறது அப்படி அப்புறம் தான் சொன்னாரான் அப்படி என்னப்பா சொன்னாரான் அம்மா கொக்கு அரிச்சது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த அம்மா ஆண்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சது அதான் கே இல்லை மன உரிமை பார்ந்த வரும் பாரு அதில் மன ஒரு பாடி எப்படி வர்றது ஆண்களாக உள்ளவர்கள் தவம் பண்ணால் மன உரிமையாக பாடும் உனக்கு வந்ததா இல்லையா பெண்களுக்கு கற்பு தான் முக்கியம் கருப்புன்னா கரணே கண்ட தெய்வம் கண்கண்ண தெய்வம் என்று பவாலை செய்து மனதை அங்கெங்கே ஓட விடாமல் சேவை மட்டும் குடும்பத்திலே செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா மன உருவிப்பாடு வருது ஒரு சாப்பாடுகள் கிடைக்கும் பிரமதிகள் அறியலாம் அதனால் அந்த அம்மா தெரிஞ்சது இப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சது நான் கசாப்பாடை இருந்தாலும் கூட இது சுதர்மா போச்சு பரம்பரை தொழில் வேறு தொழில் எனக்கு தெரியாது ரெண்டாவது லாபகரமாக செய்யறதில்லை ஜீவனோபாத்தி செஞ்சிட்ருக்கேன் எனக்கு சேவைதான் முக்கியம் தாய் தந்திருக்கு நான் சேவையை செஞ்சுட்டு இருக்கேன் அதனால் மன உருவப்பட்டது எனக்கு தெரியுது இது தவம் என்று நினைத்து செய்கிறேன் ஆகவே தவ வாழ்க்கை என்று சொன்னாக்கா செய்து கொண்டு அமைதியாக இருப்ப தவ வாழ்க்கைன்னு பேர் ஆமாம் அதுதான் தவம் ஆண்களுக்கு அதுதான் தவம் பெண்களுக்கு கற்புடைமை அதாவது கணவனுக்கு அல்லது கணவன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு என்னென்ன தேவை செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் வேறு எந்த ஆசையும் படப்படாது அப்படி இருந்தால் மன உரிமைப்படுது அவர்களுக்கு அந்த ஆற்றலே இருப்பது சாப்பாடுகள்லாம் உண்டாது ஒன்றும் சொல்கிறாரில்ல தெய்வம் தொழால் உடனே தொழு தெழுவால் பெய்ய தெய்வத்தை எதுவும் கும்புறது இல்லை கணவனை மட்டும் வணங்கி வாழ்த்தி சேவை பண்ணியிருக்கா அவள் மழை இல்லாத காலத்தில் மழை பெய்யுன்னா பெய்யுமா அப்படிப்பட்ட தவசெல்லாம் வந்து சேர்ந்துருக்கோம் ஏன் பாருங்கள் பச்சை கூட அவங்க ஆணை கட்டுப்படுமா அப்படிப்பட்ட தவ உண்டு எதனால் மன உரிமைப்பாடு தான் மனவரிமைப்பாடு பெண்கள் வந்து கற்புத்தன்மையினால் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்கள் தவத்தினால பெறலாம் இந்த ரெண்டு தன்மையை விட்டாக்கா வேறு வழி இல்லாதுன்னார் தவம் பண்ண என்ன சுதர்மம் செய்ய ஒரு தவந்தான் அவனுக்கு என்ன என்ன பா நீ செய்யிறனா அது சொன்னார் குராதன் நான் தவம் பண்ணி இந்த தவனெலாம் பற்றாது நீ வீட்டுக்கு போய் இவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணும் நீ ஞானம் அடையலாம் போன்னு சொல்லி அனுப்பினார அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பெருமசரி அப்படி போல் சுதர்மம் தவம் அது எந்த தொ அந்த ஆசிரமம் செய்யலாம் இப்போ மாணவர்கள் இருக்காங்க அவளுக்கு தன் பாடம் தான் சுதர்மம் அதை ஞாபகமாக படித்தாங்கன்னா என்ன லாபம் பச்சு மார்க் வாங்கலாம் இப்போ ஊரை சுற்றிக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு ஒம்பிக்கிட்டு இருந்தானே இவனுக்கு என்ன பாசாக போகிறேன்னா என் பாசாகிறது இல்லை அது தவம் இல்லை சுதர்மம் கிடையாது அங்கே அதே போல் வியாபாரி கண்ணும் கருத்துமாக கொடுக்கல வாங்கல யாராவது எப்படி கொடுக்கணும் எப்படி செய்யணும்னு இருந்தாக்க அதே தவந்தான் அவன் சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் இவனுக்கான கடன் கொடுக்கறது தான் இவங்ககிட்டயும் கடன் வாங்குறதான்னாக்கா அது வரவும் போகிறதுக்கு கொடுக்குறதும் இல்லை அங்கே கேட்டு போகிறோம் அதே மாதிரி சன்னியாசியாக இருக்கிறவங்க தமிழ் சுதர்மத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பிரம்மச்சரி விரதம் மற்ற சேவைகள் அதெல்லாம் இப்படி போட ஒரே பாடல் இருந்தால் அவர் தவமாகும் அது இல்லாமல் அப்புறம் இது லோகோபகாரம்னு சொல்லிட்டு பல்கொண்டி நடத்துறது வசூல் பண்ணுறது செலவு பண்ணுறது இதில் பூந்துக்கிட்டால் தவமாகும் அதே இப்போ நடத்துக்கிறது சன்னியாசிக்குலாம் அச்சனும் இந்த காலத்தில் போனில் பேச வேண்டிச்சா சன்னியாசம் தான் அது பேசிட்டு சன்னியாசம் வந்துடுச்சு காலை அப்படி மாறி போயிடுச்சு தான் பண்ணுது அதே போல் கருப்புடைய பெண்கள் திருமணமான பெண்கள்லாம் குடும்பத்தோடு இருக்கணும் தொழில் செய்ய ஒரு கால் பலத்த விருந்து வெளியில் போனாலும் கூட தொழிலாக நிறுத்திக்கிட்டு மீண்டும் வந்துடணும் அது இல்லாமல் அங்கே லேடிஸ்கெல்லாம் பச்சிக்கிறது இங்கே சுற்றுறது அது தலைவராகிறது அப்படி ஆட்டோ போட்டிக்கு இருந்தாங்க அது கற்பு செதறி போவாது செதறி போறதுனால அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இருக்கிறது இல்லை சாஸ்திரோக்தமாகவும் இல்லை லௌகியத்திலும் ஆற்றல் இருக்காது எதுவுமே கிடையாது அதனால தான் அஞ்சனுடைய ஆட்சிகளை இப்படி நடக்குதுன்னு சொல்றேன் அந்த அற்பம் இல்லை அருந்தவம் சிறிது கூட ஆண்களத்தில் கிடையாது மாதராருக்கு அற்பும் இல்லை எதனால கழிந்தான் ஒழுக்கமே இந்த அஞ்சவேந்தனுடைய ஒழுக்கம் அப்படி இருக்கு ஆச்சாரம் அற்ற அஞ்சமே அதனுடைய நிலை அப்படி இருக்குன்னு சொல்லுவான் நான் அப்படிங்கிற ஆகமே வடிவாகி அமைந்துள்ளொழியவே தேகமே தான் என்று இருக்கின்ற அஞ்சனது ஆட்சி இவ்விதம் எனல் இதன் பொருள் ஆகமே வடிவாகி அமைந்து உள்ள மோகன் வேகமே தன சொரூபமாய் கருதி இருக்கின்ற அந்நியவேந்தனுடைய நீதி முடியாமொழியவே முறைமை நிலை பெற்றிருப்பதை கூறிய மாத்திரத்தில் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது சொன்னதில் என்னை அடுத்த பார்க்க தொடரும் இறையவர் கறி வாரும் இல்லையே மூலகத்தும் முறையற்றதை முதல்வர்க்கு உழைப்பார் இல்லையெனல் என்பொருள் நூலகத்தினும் உரைமை அற்றங்களேன் சொர்க்கம் மத்தியம பாதாளம் என்னும் திருலோகங்களிலும் அஞ்சனால் ஒழுக்கமாற்றிருப்பதை இறைவர்க்கு அறிவிப்பாரும் இல்லையே பரமேஸ்வரனுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் ஒருவராயினும் இல்லையாம் ஏன் இல்லை எல்லாம் அஞ்சன் ஆட்சியிலே இருக்காங்க யார் சொல்ல பாராக்க ஒருத்தர் இல்லை ஆட்சி பலம் அப்படி இருக்கா ஒரே கட்சிதான் ரெண்டு கட்சி கிடையாது எதிர்கட்சி கிடையாது அத்தியாயம் திரு அவதாரம் அவதாரம் அப்படின்னு சொன்னாலே அவண்ண இறக்கம் குறை அர்த்தம் தாராளன தரிப்பது விருந்த நிலையில் இருக்கின்ற இறைவனானவன் நம்போன்று கீழ்நிலை வந்து ஒரு செயலியத்தை தெரிவித்துக் கொடுக்கிறார் அவதாரம் அத்தகைய அவதாரம் திரு அவதாரம் திரு மிக சிறப்பு புரிஞ்சி அவதாரம் அர்த்தம் அவதாரிகை நறப்படும் நலம் தீங்குகளை நாதனே அறிவன் எனல் திறன் பொருள் உண்மை அன்றி உலகத்து உலோர் படும் தன்மை யதார்த்தமின்றி உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அனுபவிக்கும் தின்பும் எல்லாம் தம்பிரான் தானே அறியும் தலைவனான பரமேஸ்வரன் இயல்பாய் அறிபவனாகும் அந்நான் ஆட்சியில் ஒருவரும் சொல்ல முடியல சொல்லுன்னாலும் சரோஜியராக ஈஸ்வரன் தெரியாதா தானே அறிகிறான்னு எங்கே எங்கே அதர்மம் ஓங்கி தர்மம் தாளுகிறது அங்கே அவதாரம் பண்ணுகிறேன்னு சொல்கிறான் அப்போ அவர் பேர் சொல்லணுமா அவர் தெரியாதா அந்திரியாமி உள்ளேயும் இருக்கார் வெளியும் இருக்கார் அதனால அஞ்சனுடைய நிலையை அந்த மாதிரி சொல்லி முடிச்ச பிறகு ஆண்டவன் சொல்றான் எல்லா உலகங்களையும் ஆட்சி பண்றார் சம்மரம் அனுக்கிரம் திரோபா பண்றார் ஐந்து கஷ்டப்படுறாரா கஷ்டமே கிடையாது நாம கஷ்டப்படாம ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்க கண்ணி வைப்பதும் மூச்சு வாங்குவது கஷ்டமே கிடையாது யாராவது மூணு திறக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அது பா மூச்சு அப்பா புரிஞ்சு விட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு ஏன் வேலையா போச்சப்பா கஷ்டமா இருக்கு நேராக சொல்கிறாங்களே இன்னும் இணைக்கிறதே இல்லை இருக்காது ஆசமாக கடமாடுது அப்போதான் தெரியுது அது வேண்டி வந்து அது வரைக்கும் அது போய் வேண்டி வந்துட்டுதான் இருக்குது ஆக மூச்சு எடுத்து விடுவதும் இமை கொட்டுவதும் எந்த விதமான திரும்பவும் கிடையாது அதனால முக்கியமானது அதுதான் மூச்சு கொண்டுட்டு போச்சு என்ன பண்ணுறது கண்ணிமைக்கள் என்ன தூசி கீசி எல்லாம் உள்ள போய் கண்ணுக்கிட்டு போயிருமான் இந்த ரெண்டு காரியம் முக்கியமாக இருந்தாலும் கூட எவ்வளோ அநாயசமாக நடந்துகிட்டு இருக்கு சமயத்தில் அதுபோல ஈஸ்வரன் ஐந்து அனாசமாக செய்கிறாராம் அவர் எந்தமான திரும்பவும் கிடையாது அடிப்பட்ட தன்மை இருக்கு நமக்கே ரெண்டு தன்மை இருந்தால் அவருக்கே போடுமாரு மாதிரி ரெண்டு காட்டி இருக்கார் உங்களுக்கு அஞ்சு அதுக்கு அஞ்சே இயல்பாக நடக்குது உனக்கு ரெண்டு தான் வச்சுருக்கேன் மாதிரிக்காக பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு சரி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்போ அவர் தெரியாமல் இருக்குமோ அதனால் ஈஸ்வரில் என்ன யாரும் சொல்ல வேண்டாம் எனக்கே தெரியுங்கிறார் தொல்ல பருத்திராய சாதனா வினாசாய சதுதான் தர்ம சம்ஸ்தாபனா சம்ஸ்தா தர்ம சம்ஸ்தாபனாபட்ட சோம்பவாமி இங்கே தர்ம சமஸ்தார்த்தனாபாய அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நானே பிறக்கிறேன் சொன்னாதி பரவாதி தனிமுதலாயிருந்த நான் இவ் உலவுபடும் தீர்ப்பதற்காக மேவாதி என் மாயை நான் மெய்யே போல் ஓவாதி பிறந்திருவேன் உகந்தோரு யுகந்தோரும் அப்ப அவர் சொல்லணுமா ஆகவே அவர் தர்மம் தாழும்போது அதர்மம் மேலோங்கும் போது தானே வந்து அப்படிப்பட்ட நிலையை இந்த பாட்ட சொல்றார் உண்மை அன்றி உலகத்துல ஒரு பழும் தன்மை தந்துறான் தானே அறியும் யாரும் சொல்ல வேண்டதில்லை தானே தெரிந்து கொள்ளுவார்க்காசலம் பெருந்தமை சிவப்பிரகாசன் திருவுலம் சென்றதே அவதாரியை மரம் அந்து மரம் பெருத்ததை ஜகத்காரரான சிவபிரகாசர் திருவுளம் பற்றியது என்னதான் காலபரண அர்த்தம் இதன் பொருள் அவப்பிரகாச அவலமும் பெருத்தமே பாவச்செயல் விரிந்து அனாச்சாரம் மிகுந்திருத்தலை சிவப்பிரகாசன் திருவுளம் சென்றது பரமேஸ்வரர் தமது திருவுலத்தில் உணர்வதானார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் தெரிஞ்ச பொருள் என்ன செய்யணும் அவதாரம் பண்ண வேண்டியதானே என்ன முறையில் அவதாரம் பண்ண போறான் அது அற்றதான அர்த்தம் உபாதி ரகிதம் காணப்படும் உபாதி சகிதம் ஜீவனுக்கு அஞ்ஞான சகிதம் அதாவது அங்கே மாயா உபாதி இங்கே அஞ்ஞான உபாதி கூடியிருக்கிறவன் அஞ்ஞானத்தில் அரசான் அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் கூடசனாகிறான் அதே போல் மாயை நிச்சயம் என்று நிச்சயம் பண்ணாக்கா அந்த பிரதேங்கம் பிரமமாகினது ஆனால் அது பிரமத்துக்கும் கூலத்தன் ஏகத்தின் எப்போதுமே போல என்ற நிச்சயம்தான் தத்துவமாக தாற்பயம் இதை உண்டாக்குறதுக்கு அந்த காரண பிரமத்தையை அறிவுறுத்திக்கிட்டு இருந்தால் தான் சம்ஸ்காரம் ஏறும் காரிபிரமங்களையே சுற்றிக்கிட்டே இருந்தாக்கா சம்ஸ்காரியும் பண்ண முடியாது அதனால் பார்த்தா லட்சனை பண்றதுக்கு அந்த அகண்ட அகண்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு கானபிரமத்தியை அறிவிக்கணும் அதுக்கு அறிவித்தாலும் சுத்தபிரமன் வந்துக்கிட்டே இருக்கும் ஞாபகம் உண்டாகிட்டே இருக்கும் ஈஸ்வருமான் கிருஷ்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன் சின்ன புத்தியா இருக்கும் அப்படி சின்ன புத்தி வரைய வராது பொருத்தோபாதானம் பருணாபாதானம் இப்படி எல்லாம் வருணம் சம்ஸ்கார ஏழும் அதாவது அகண்டாக உற்பத்தி ஆகும் இல்லைன்னா கண்டாக வெற்றி தான் அல்லது முருகன் அல்லது அம்பிகை அல்லது விஷ்ணு இந்த சம்ஸ்கார ஏழு பரிசன புத்தியாக இருக்கும் அப்பட்சினை புத்தி வரைய வர அப்படியே பார்த்த லட்சம் பண்ணி இவங்க அகண்டாக ஒரு உற்பத்தி ஆகிறது ஒருபோது உற்பத்தி ஆகும் உற்பத்தி மேல் வர மெய்பரனுக்கு மற்றும் அருள் வந்தது என அணையான் மேல் வர மேற்கு கொடிய பேய்க்கு சமானமான சமனான அஞ்ச வேந்த மேலான பரம்பொருள் தன் பெயர் அருள் முற்றும் தான் போர் வடிவாய் தனது பெருங்கருணையால் பரிபூர்ணமான தானியை ஒப்பற்று திருபூர்வமாய் இங்க பரம்பொருள் அப்படின்னு சொன்னா பரமஸ்வர்தான் அதே பரமஸ்வரம் உபாய் தாய் வருதுன்னு அர்த்தம் இங்க அதை விட காலப்பரம் வருதுன்றதை உயர்விங்க என்ன விவகாரம் கூட காலப்புறத்தையும் இருக்க சித்தப்பரத்து கிடையாது அதனால் அது பரம்பொருள் என்று சொல்வது பரம்பொருள்னு சொல்லக்கூடிய காரணப்புறம் போடணும் தனது பெருங்கருணையால் பரிபூர்ணமான தானே ஒப்பற்ற திருவுருவமாய் அதுவே பரிசின்னமான வடிவம் தாங்கி வருகிறது அர்த்தம் அப்படி வேதாந்தத்தில் அப்படி காட்டணும் இதில் சை வைத்த சமுதாயத்தில் மகாவிசாத ஆதாரம் தான் சொல்லப்படுது ஆனால் வேதாந்தத்தில் மகாவிஷ காரணபுரம்தான் காலப்புறமாக இருந்து அது வந்ததாக ஏற்றுக்கணும் விசரவ பண்ண காட்டுறாங்களா அது என்ன காலப்புறம் இல்லை என்ன அர்த்தம் இவங்க அப்படி இல்லை கண்ணபுராந்தான் விசுவப்படுத்தாராம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதை பரிசனை பற்றி கொண்டு வந்துடுங்க அப்படி எல்லாம் விசரபம் பண்ணாலும் அந்த பரிசனை பத்தி தான் முடிப்பாங்க அநேக தலைகள் அநேகங்கைகள் அநேக முகங்கள் இப்படிதான் வர்ணிப்பாங்க வழியாக அது புதுவாக சாமி உற்பத்தி பண்றாங்க வியாபாரம் சாமி இருக்கு புதுச்சாமி சேவடியை பிரியாவ சீரடியாரும் திருமே அணிகள் கொண்டே அன்பை பயன் மூலமும் மத்ரீதானந்த பதினாள திரு அவதாரம் அண்ணுடைய சரிதான் முன்னே பார்த்தோம் அன்னியுடைய ஆட்சி எங்கோ எப்போது நடக்கிறது இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாருக்கையும் இருக்கு கலுகத்தில் அதிகமாக தான் அவங்க மொழியே குறைஞ்ச குறைஞ்சபால் இல்லை அவங்க ஆட்சியை பற்றி பகவானத்தில் விண்ணப்பம் செய்வாரும் அதிகமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ அதிகமாக வச்சுக்கலாம் சில பேர் செய்வாங்க இருந்தாலும் பகவான் தெரியுது அவர் அவதாரம் பண்ணுவார் அந்த முறையில் பண்ணியிருக்காரு பாட்சா அதனால இப்போது அவதாரி இறைவன் அதிகாரிகளும் உடன் அவதரித்தனர் என அவர் அவதாரம் பண்ண பிறகு அவருடைய அதிகாரிகளும் ஒரு துணையாக அவதாரம் பண்ணார்கள் என்று இந்த பாட்டா ஆரம்பம் இதன்போல் ஆரா அமிர்தன் சேவடியை கைவிட்டா அமிர்தமாகிய குருநாதன் திருவடிகளை பிரியா அச்சீர் ஆ அடி அடியாரம் திருமேணிகள் கொண்டு விட்டு நீங்காது அந்த திறப்புற்று அடியார்களும் அழகிய திருவம் திருவுருவம் தாங்கி ஆகவே இறைவன் அவதாரம் செய்யும் போது அவர்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அவதாரம் பண்ணுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜன் இந்திரன்போது அவங்க கூட்டம் எல்லாம் சேர்ந்துக்குச்சு அவன் அவங்க கூட்டம் வந்தாதானே அவங்களும் சகாயமாக இருக்கான் ஒருத்தர் செஞ்சாக்கா அவரவர்களுக்கு அனுகூலமாக உள்ளவர்கள் கூட்டி வந்தது தான் காரியம் நடக்கும் அப்படி போல் இவரை அவதாரம் பண்ணும்போது இவருடைய அடிகாரத்தில் அவதாரம் பண்ணாங்கன்னு சொல்கிறதில்லை இது பழக்கம்தான் அப்படின்னு பார்த்தோம் ஒரு நாயகனார்தோலம் கோரப்பண்டு அருணான்மறை காணாத அறிவாரின் யாரே அவதாரியை அவதாரத்தின் மகிமையை வேதங்களே விளம்பாதெனில் வேறு எவரு கூற வல்லார் என குருநாயகனார்த்தம் கோலம் சர்க்குருநாதனுடைய அழகிய சுரூபத்தை கூற பண்பு அருணான் வரை காணாத புள்ளி வச்சுக்கணும் சொல்வதற்கு பழமையும் அறிதற்கு அரியதுமான வேத வேதாந்தங்களும் அறியாது என இது யார் அறியார் அறிவார் இதற்கு மேல் அறிபவர் யாவர் ஒரு இல்லை இல்லை என்றபடி ஆகவே அவருடைய ஸ்வரூபத்தை சொல்ல முடியாது ஏன்னா கானபுரமம் பக்தர்களுக்காக உருவன் தாய் வர்றதுண்டு அருவமாயினும் அருவனுக்கு அருவனாயினும் நண்பருக்கு ஒருவனாய் வருவன் என்பது மாமரே சொல்லுமேன்னு சொல்லியிருக்கார் கடவுள் இல்ல சப்தத்துக்கு கானபுரம்தான் ஒரு அருவம்தான் உருவம் இல்லை உருவம் இல்லைன்னா இந்த மாதிரி தோலை சீரம் இல்லை சூட்சம் சீரமாகிய மாயை உண்டு அதை மாயையில் பிரதிபித்திருக்கார் அவர் தேவையாக இருக்கும்போது வடிவம் தாங்க முடியும் தோலை முடியும் அப்படி எடுத்த உபாதிகள் தான் திருமூர்த்திகள் முதல் முதல்ல எடுத்தது அவர்கள் துணைவர்கள் அப்புறம் மற்றதெல்லாம் அவரையும் சீட்டி அவள் மூலமாக சீட்டிக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கு தேவையானபோது அவராக எடுத்த இழுக்கிறது உண்டு இல்லை இந்த காரியப்ரமும் மூலமாக எழுக்கிறது உண்டு காரியபிரமங்கள் மூலமாக எடுத்ததாக தான் இந்த தசாவதாரங்கள்லாம் அதே அவருடைய தான் ஆக காரப்புருமத்துடைய இலக்கணத்தை எவளுக்கு எவ்வளவு நம் மனதில் தங்க வச்சுக்கிறோமோ அவளுக்கு வேதை வந்து புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வியாபாரம் சித்திக்கும் எல்லா இடங்கள்லையும் எப்போது காலப்புறம் தான் செயல்படுகிறது நம்முடைய கை கால்கள் ஒவ்வொரு கை உறுப்புக்கள் ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் கூட எல்லாவற்றையும் பொதுவாக ஜீவன் தான் செய்யணும் அது தனித்து செய்ய அதிகாரம் கிடையாது செய்யவும் முடியாது ஜீவ பிரேரணை இல்லைன்னா முடியாது அதனால் ஜீவனுடைய ஆணைக்குட்பட்டு கருவிகரணங்கள் செயல்படுற மாதிரி காரணப்புறமாகிய அந்த பிரமத்துக்கு உட்பட்டு தான் இந்த காரியபிரமங்களும் மற்ற ஜீவன் செயற்படுகிறார்கள் என்று கருத்தை வைத்துக் கொள்வாங்கன்னால் சகலம் அவர் செய்கிறது தான் விவகாரம் எங்கெங்கே நடக்குது அதில் காரணப்பிரம்தான் விவகாரம் மற்ற இடம் சுத்தப்பிரவம் விவகாரங்கள் இருந்தாலும் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கி செய்யும்போது காரியபிரமங்கள் அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறதுனால அதில் பிரிந்து பெற்றிருக்கின்ற அவர்கள் சொல்லப்படும் ஆக ஒரு பரபிரமம் மகோடு சம்மந்தப்படும் போது வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன ஓடி சுத்து சத்துவம் எழியது மனித சத்து பேர் அதில் புண்ணிய பாவங்கள் அதில் சத்யவரஜாமஸ் ஏற்றத்தாழ்வுகள் இப்படி அனந்தம் கோடி பரிணாமங்கள் ஒரு பரிணா ரெண்டு பரணாமல் உலகத்தில் எத்தனை விவகாரங்கள் நடக்கின்றன அது அளவில் சொல்ல முடியாது அது எல்லாம் நிறுவாமல் அவர் ஆக அப்படி உள்ள அவர் சுருமான சுவாமியாக திருவாதாரம் பண்ணியிருக்கார் என்பது இந்த அஞ்சலி பெயருடைய கொள்கை அதில் அவர் சர்க்கோநாதனாக வந்து அஞ்சனி அதாவது அழிக்காக வந்திருக்கார் அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாத அர்த்தம் இதற்கு மேல் அறிவ அறிபவர் அவர் ஒரு ஊரும் இல்லைன்னு சொன்னார் பிறவி பகை வெல்வார் பிரிதற் அறிவுற்றவர் என்றே அறையும் கடலிட்டே அவதாரியை போட்டுக்கணும் பிறவி ஒழித்தற்கு தத்துவ ஞானமே உபாயம் எனல் இதன் பொருள் பிறவி பகை வெல்வார் சத்துவ சத் தத்துருவை நாசம் செய்பவர்கள் பிரிது அற்று ஒரு தானாய் இரண்டற்ற அத்வைத சுரவமாய் அறிவு உற்றவர் என்று அறையும் கடல் இன்று தன்னை அறிந்த தத்துவ ஞானத்தை உடையவர்கள் என்பதாக திருடுதீச்சை செய்து திருவாய் மலர்கள் ஆக பிறவிப்பகை நீங்கணும் பண்ண அத்வைத ஞானம் வந்தால் தான் முடியும் அது தவிர வேறு வழியாக கிடையாது மத்திய ஞானத்தில் அகண்ட காரி விருத்தி உற்பத்தி ஆகும் அகண்டகாரி விருத்தி வரலன்னு சொன்னாக்க அங்கேயான நாசம் அடையாது அந்த அபணாபாதக ஆவரணம் அசத்ஷா பாதக ஆவக்கூடிய எல்லா ஆவரணங்கள் போகாது அதாவது சாஸ்திர பிரமாணத்தினாலே பொருள் ஞானம் உண்டாகும் அது அசத்வா பாதக ஆவரணம் அசத்தாவணம்னு சொல்லுவார்கள் அசத் ப்ரவம் இல்லை என்பது போக்கும் சாத்து வருமானத்தினால் ப்ரம் உண்டு பிரபஞ்சமெத்தே தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஆனால் அனுபவம் கிடையாது திடம் இல்லை அதன் பிறகு தீவிர விசாரம் செய்த பிறகு சந்தீவிரதம் இல்லாமல் போனாக்கா அது அபானாபாதக ஆவணம் அபானம் ஆனால் விளங்கவில்லைன்னு அர்த்தம் பானம் என்ன விளக்கம் அபானம்னால் விளங்கவில்லை அர்த்தம் விளங்கவில்லை என்ற மறைப்பிற்கு அது போகும் அதான் தினஞானம்னு போயிருது சமாதி போடுறதுன்னு போயிடும் அது அபியாச பலத்தினால வரும் அந்த அபியாச பலம் வந்து சமாதி கூட்டி வெளியே வரும்போது சந்தேகம் இல்லைன்னா தினஞானம்னு அர்த்தம் அதே தினஞானம் வர்றதை தவிர பிறவி நீக்கத்தை வேறு வழி சொல்லப்படுது அகண்ட பாவனை வரணும் அந்த பாவனை வரலேன்னு சொன்னாக்கா அந்த பயமாசை பரிசுன பற்றினால் வரத்தான் செய்யும் அது அபியாசம்தான் பெரிய அபியாசம் எல்லா அபியாசம்தான் உலகத்தில் பாவனாமயம் தேவை வேறு கிடையாது சகலம் பாவனா மயம்தான் திடபாவனையே சொல்லப்படும் அரிடபவனும் சொப்பனாவஸ்தை பவனையற்ற எல்லாம் சுலித்தின்னு சொல்லுவார்கள் சொப்பனத்தில் வரக்கூடியதெல்லாம் சத்தியமாக தான் தெரியுது தெரியல அதே போல் ஜாக்கிர தான் தெரியுது இந்த ரெண்டும் ச சத்தியமாக தெரியும் போது எதை வச்சுக்கலாம் என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் சுளித்த ரெண்டும் இல்லாததுனால ரெண்டுமே பாவனை தான் நிச்சயிக்கப்படும் அத்தகைய நிச்சயம் திடமாச்சு என்று சொன்னால் ஞானம்னு அர்த்தம் அதனால் இந்த சூட்சமாக சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கரணம் இருக்கு அதனுடைய பாவனை இருக்கு அந்த பாவனை எந்த விதமாக இருந்தாலும் இருக்கோ அந்த விதமாக பலன் கொடுக்கும் சொப்பனத்தில் பயந்து கொண்டு இருக்கிறதாக உடல்கிட்டே எந்திருக்கிறான் அப்போ என்ன ஆச்சு அந்த பவானம் பயம் பயப்படக்கூடிய பவனை இருக்குது எங்கள் உள்ளத்தில் வாசனை இருக்குது சிரிச்சுக்கிறான் சில பேர் சொப்பனை கண்டு சிரிப்பு வரும் அவர்களுக்கு உள்ளே வந்து சிரிப்பு உண்டாகக்கூடிய சந்தோஷ பவனை இருக்குது அந்த சில பேர் கைகால நடுக்கம் ஏற்படும் அப்போ உள்ளே பயந்த நிலை இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் தோல் சேரத்தில் காட்டும்போது சூழ் சேலத்தில் அது மிக சூட்சமான பாவனையும் இருக்கத்தான் செய்யுது அதே பாவனை தான் ஜாக்கிரகத்தில் திடமாக தோற்றுது இந்த தோழசேலம் இந்த தோல் உலகம்லாம் தோற்றம் தான் திடமாக தோற்று எப்போ திடமாக மாதிரி இது விஷாலத்தினால்தான் போக்குன்னு வழியாக வேறு கிடையாது அதனால் அகற்றில் சச்சியானந்தபெருமனம் வரும் வரைக்கும் விஷாலந்தான் போகணும் விசாலம் பண்ணி திடஞானம் அடையணும் இப்படி அடையும் போது இது நிலை வருமன் சொல்கிறான் அதனால தான் தன்னை அறிந்த தத்துவ ஞானத்தை உடையவர்கள் என்பதாக திருவிழி தீட்சை செய்து திருவாய் முதல்வர் அப்படிங்கிறார் ஞானமே ஞானமே திருவாபரணங்களும் ஞானமே திருமாலையும் சாந்தமும் கோக கோமமும்ருண்மேனிய ஆரணம் முதல யாவும் சொவமே என்று அருணன் இதன் பொருள் ஞானமே திரு ஆபரணங்களும் சொருவ ஞானமே அழகிய அணிகல அணிகலங்களாம் ஞானமே திரு சாந்தமும் அறிவே அழகிய புட்ப மாலைகளும் சந்தனாதிகளுமாம் ஞானமே திரு ஆன அக்கோலமும் அறிவே அழகிய பல வேடங்களாம் ஞானமே அருள் ஞானமே மேனியும் அறிவே அவர் அனுகிரகமும் அறிவே அவர் அழகிய திருமேனியுமாம் அறிவேன்னு சொன்னாங்க தத்துவானம் தத்துவானு அகண்டா சிச்சானது பொருமையாக நானே நிச்சயம் அந்த நிச்சய ஞானம் இருக்கு அது நிச்சய ஞானம் தான் இங்கே நமக்கு சம்சார சாகிறது உடம்புல விடுதலை ஆகிறதுக்கு உதவுறது அதெல்லாம் அவர் குருநாதர் ஆபல் முங்கள் ஆடைகள் அணிஞ்சிருக்காருன்னா எல்லாம் ஞான வடிவமே அதுதான் ஞான வடிவமாகவே இருக்கார் சர்க்கரையில் ஒரு பொம்மை செஞ்சோம்னா அந்த பொம்மையினுடைய மூக்கு கன்று காது காலு எல்லாம் சர்க்கரை சக்கரைக்கண்டியமா இருக்க முடியாது அதுபோல ஞானமே வடிவமானவர் அவர் எப்படி இருக்கார் எல்லாம் ஞானம்தான் எது எடுத்தாலும் என்பதே இந்த பாடலை சொல்லி முடியாது ஞானமேயுடை ஆளையும் கூறிய ஞானமேயுடை வாழும் நலம் புனை ஞானமே ஒரு மூர்த்தியும் யாவையும் ஞானமே பிறவும் சில நல்கியே மீண்டும் சொல்ற என் பொருள் ஞானமே உடை ஆடையும் அறிவே கீழ்வசிரமும் மேல் வசிரமும் கூறிய கூறிய இடையிலம் போட்டுக்கணும் ஞானமே உடைவாளும் தகுந்த ஞானமே வாழ் ஆயுதமும் நலம்புனை ஞானமே வருமூர்த்தியும் நன்மையோடு உற்ற அறிவே வாரா நின்ற வடிவமும் யாவையும் ஞானமே மற்ற எல்லாமும் அறிவேயாம் பிறவும் சில நல்கி வேறாக இருக்கின்ற சிலவற்றை கொடுத்து ஆக எந்த பாடலையும் அந்த ஒரு தத்துவானது அவர் வடிவமாகவே இருக்கிறது ஆயுதங்களாக இருக்கிறது நகையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார் இதை வைடாக சதத்திலையும் தீபத்தில் சொல்கிறார் தனதகத்தகலாதிருந்து பேரின் தருதலான் ஒருவனுக்கவனுமாகியுணர்வே தனதத்தகலாதிருந்து வேறின்பம் தருதலான் மனைவியும் தன்பால் இனிதுதிருதன் வினையொழித் திசையா வீட்டமுதலான் உணலரும் ஒருவனுக்கவனு உதயமாகிய மெய்யுணர்வே பிணையுதன்றி மணி சுதரன பேழியால் கழிப்பதும் பிழையே தனது அக தனது அகத் தகலாதிருந்து பேரின்பம் தருதலால் மனைவியும் தத்துவ ஞானம் இருந்தால் மனைவி எப்படி சுகம் கொடுக்கறதாக லௌகீகத்தில் எல்லோருக்கும் எண்ணம் இருக்கோ அப்படி போல் தத்துவ ஞானமானது சுகம் கொடுக்கிறது மனைவி சுகமாவது கூடல் ஊழல் வரும் இதில் கூடல ஊழல் இருக்காள் ஒரே சுகம்தான் அதே ஞானமானது எப்படி மகனாக இருந்தாக நமக்கு சுகமாக இருக்கிறது அப்படி போல மகனும் மகனாக இருந்தால் சுகம் நமக்கு வருது கூட அது ஞானம் தான் கொடுக்கின்றார் இறுதி தொருதன் வினைவொலி தசியா வீட்டம்பு அறுத்துதலாம் உணர்வு சுதனும் சுதன மகன் ஒருவனுக்கு அவனோடு உதயமாகியே மகி உணர்வு தத்துவ ஞானம் என்னது சுகத்தையும் கொடுக்கறது மகனாக இருந்தும் சுகத்தை கொடுக்கிறது ஏன்னா தத்துவ ஞானத்தையும் மகிமே என்ன அங்கே ரெண்டு சொன்னார் இங்கே வடிவமே எல்லாமே அந்த ஞானந்தான் ஞானத்தின் மகிமையை சொல்கிறார் ஆக சுகத்துக்காக தான் மனைவி மக்களை விரும்புகிறாங்க லௌகீகத்தில் அஞ்ஞான காலத்தில் அப்படித்தான் இருக்க முடியும் விசாரம் செய்து ஞானம் அடைந்த பிறகு தத்துவ ஞானமானது பேரின்பத்தை மனைவி ஆயிரம் மடங்கு அதிகமான சுகமும் மகன் சுகத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமான சுகமும் கொடுக்குது ஒரே தத்துவ ஞானம் எல்லா சுகத்தையும் கொடுக்கிறது என்பதே கருத்து கமல நான் முகநார்தங்க கவிப்பதோ விமலமாகி விரிந்தொழுங்காமலே விளங்கு தன் கொற்ற வெண்கொலை காப்பவே அவதாரியை சர்வலோகத்தையும் காக்கும் தனது வெற்றி குடையில் அமர்ந்தனர் என கமல நான்முகனார் கருத்தையும் கடந்து லோகம் அடங்கக் கவிப்பது ஓர் விமலமாகி ஆயிரத்தெட்டு இதழோடு உள்ள தாமரை மலையில் மேல் வீட்டிருக்கும் பிரம்மதேவருடைய சிந்தனைக்கும் எட்டாவதும் சர்வலோகங்களையும் தன் இழலில் வைப்பதும் ஒப்பற்ற பரிசுத்தமாய் விரிந்து ஒடுங்காமல் விரிதலும் குவிதலும் இல்லாததாய் விலங்கு தன்னு கொற்ற வெண்குடை காப்பவே தன்னுக்கு முன்சிலி போட்டுக்கணும் பிரகாசிக்கின்ற குளிர்ந்த வெண்ணிற வெற்றி கொடையே காவலாய் இருப்பதாம் ஆக இதில் என்ன சொல்கிறார் வியாபாரம் உண்டாக்குறார் கொடை குவிந்து விரியுது இந்த கொலை குறியிருந்தே விரிதில்லை எங்கும் நிறைந்த பரம்பொருள் யாகமாக இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டிருக்கு பிரம்மதேவனையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அத்தகைய வெற்றி வெண்கொற்ற கொலை அந்த கொடையானது சுருங்கவும் விரியாது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் யாக பாவனை மாறாமல் இருக்கிறது என்பதை காற்றாது பூவிலேறியும் போதகமேறியும் புள்ளிலேறியும் போர்மயிலேறியும் சேவிலேறியும் தேரி நீலேறியும் செய்ய பொன்னடி சேவிக்கவேதாரியை பிரம்மாவதிலே தேவர்கள் தம் தம் வாகனங்களில் வந்து தரிசித்தனர் எனல் பூவில் ஏறியும் போதகம் ஏறியும் தாமரை மலர் மேலும் யானையின் மேலும் அமர்ந்தும் புல்லில் ஏறியும் போர்மையில் ஏறியும் கருட வாகனத்தின் மேலும் நான் போட்டுக்கணும் போர் செய்யும் சிகி வாகனத்தும் அமர்ந்தும் சேவில் ஏறியும் தேரினில் ஏறியும் விளப வாகனத்தின் மேலும் ரதத்தின் மேலும் அமர்ந்ததும் அமர்ந்தும் செய்ய பொன்னடி சேர சேவிக்க சிவந்த திருவடிகளை ஒன்று சேர்ந்து வழிபட வந்தனர் அவர் எல்லாம் வந்து குண்ணாதிரை வணங்கினார்களாம் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் வருவார்களா என்று கேட்டால் வருவார்கள்னு வச்சுக்கலாம் இல்லை உயிரின வச்சு பெருமைக்காக சொல்வது உண்டு பெருமைப்படுத்த சொல்கிறது அப்படி வச்சுக்கலாம் சச்சின் அவர் சொல்கிறாரில்லை தான் தேவரும் அனித்தரும் இவன் செய்யும் தொழில் வியந்துரை செய்யப்படுவதோ மூவரும் வணங்கி முடியால் அவனை தேவன் செய்ய முந்திடுவது என் அப்படி சொல்கிறார் ஞானியை நலன்சுரன் எனது ஒழுகை ஞானமுயன் ஆத நருளால் மேனே எது கொண்டு நல்க ஒரு மின் லரையும் வேத முடியார் ஆக ஞானினுடைய பெருமையை சொல்வதற்காக வெளிப்பட சொல்வது உண்டு இல்லை அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலும் தவறு ஒன்றும் இல்லை சொன்னா என்ன இனத்தார் தானே அது காரியப்பரவம் இது காரியப்பர்வம் தான் காரணம் வெளிப்பட்டவங்க தானே அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படியோ ஒன்றும் யாருடைய பெருமை அருவருக்கறியது என்று வச்சுக்கொண்டவர் கரிய தானவியூ உணர்விலான ராக ஒன்னையே தம்பிர்கருணையாலயன் தானு வந்தனன் தரணி தண்ணிலே அவதாரியை தேவர்க்கு அரிதாய தேவன் இவ் ஓர் பொருளாக கருதி அமணியில் வந்தனர் எனல் என் பொருள் தானவர்க்கும் அரிய தானும் இவ் உணர்வு இழானை உண்ணியே தேவர்களும் அசுரர்களும் காண்பதற்கறிய சிவருமானே சிவன அர்த்தம் பண்ணார் காணப்படும் அர்த்தம் பண்ணணும் இந்த அஞ்சபுருஷனையும் ஒரு பொருளாக மதித்து தம்பிரான் அருள் கருணையால் ஐயன் தானும் அக்கடவுள் அருள் புரிய கிருவையினால் சர்க்குருநாதனாக தனிதண்ணிலே வந்தனன் மண்ணுலகின் கண் ஓர் வடிவமாய் எழுந்தடினார் ஆகவே அஞ்சனை நாசம்பயம் பண்ணும் பொருட்டு ஒரு பொருளாக கருதி பண்ணினார் என்பதே சொன்னார் கும்பர் தானவர் கரிய தானவு மம்மரங்குழந்தமரர் தேடவும் தேடவியும் பொருணும் தேடவும் மண்ணின் வந்த வந்ததால் தாளி நெய்வழுத்தியே எம் மருங்கனின் தடியர் போற்றவே எம்பிரா நிறுந்தருளும் இல்லையே ஆதாரியை தேவர்கள் தேட பெறாத தேவன் மன்னோர் வாழ்த்தும்படி அமர்ந்தனர் என்ன தேவர்களும் பார்க்க முடியாது ஆனால் இப்போது பூலோகத்தில் உள்ளவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்பது சொல்றார் இதன் பொருள் மம்மர் அங்கு உழந்து அமரல் தேவ மயக்கமாய் அவ்விடத்து வருத்தமுற்று தேவர்கள் தேடிக்கொண்டு இருக்க இம்மண்ணில் வந்த தாழ் இனை வழுத்தியேன் இப்பூவுலகத்தில் எழுந்தெழுதிய இரு திருவடிகளை போற்றி செய்து எம்மருங்கும் நின்று அடியார் போற்றார் எல்லா அடியவர்கள் வணங்கவும் இவ்வண்ணம் எம்பிரான் இருந்த அருள் இல்லை எம் தலைவன் இருக்கின்ற சமயத்தில் பக்தர்களுக்காக பகவான் இறங்கி வர்றார் அவதாரம் என்ன இறக்கமென்றதான் அர்த்தம் அப்படி இறங்கி வரும்போது தேவர்கள் கூட காண முடியாத அளவுக்கு இருக்கின்ற அவர் பூலோகத்தில் எளிமையாக வந்திருக்காருன்னா பூலோகத்தில் அடியாறு செய்த புண்ணி விசேஷம் அஞ்சனுடைய பாவத்தினுடைய ஏற்றம் இதெல்லாம் உறுப்படியாக இருக்குன்னு அர்த்தம் அதில் சங்கராச்சாரர் ஆதாரத்தை பற்றி கூட பாடல்கள் அப்படி தான் வண்ணிக்கிறாங்க பொங்கல் புள்ளி அமைத்து ஒன்றாய் அங்கு புல் என்ன வந்தான் நறுமறை பொருள் யாருக்கும் அங்கேயின் அழி திருளவலான சங்கர பகவற்ப பொங்கருள் ஞானனங்கள் பொங்கு அருள் உறுதியாக கூடிய ஞானங்கள் நங்கள் நம்முடைய பொங்கருள் ஞானனங்கள் புண்ணியம் அனைத்தும் புண்ணியமெல்லாம் பரிபாக ஆயிடுச்சு பொங்கருள் ஞானனங்கள் புண்ணியம் அனைத்தும் பரிபாகமானதுனாலதான் அவர் ஆதாரம் பண்ணுறார் எப்படி செய்கிறார் அங்கு புல்லென்ன வந்த ஆண்டு அறுமறை பொருள் யாருக்கும் நம்முடைய புண்ணியமானவர் இழுக்குதான் கைலாசம் உள்ளவரை பூலோகத்துக்கு இழுக்கும்போது அந்த கைலாசம் புல் அல்பமாக போச்சா அவருக்கு இதுதான் பெருசாக வந்தது அங்கு புல்லென்ன வந்த ஆண்டு அறுமறை பொருளை யாருக்குமான்னு சொன்னதுனால மக்களுக்கெல்லாம் நானூறு அதிகாரிகளாகிய மந்த சொல்லப்பட்டது அழித்து அமல ஆனந்த அதாவது குற்றமற்ற அந்த ஆனந்தத்தை கொடுத்தார் ஆகவே நங்கள் புண்ணியம் நம்முடைய புண்ணிய பரிவாகம் இருந்தால் ஒரு அந்தளவு கூட சின்னதாக போயிருதான் இங்கே வந்து அவதாரம் பண்ணி செய்யார் அதனால் சொல்கிறார் பொங்கல் ஞானனங்கள் புண்ணியம் அனைத்தும் ஒன்றாய் ஒன்று சேர்ந்தால் சேர்ந்தா தான் தமிழ்ச்சி ஒன்றியம் அங்கு பொருள் என்ன வந்தால் அருமறை பொருளையாருக்கும் அங்கேயே நெல் போல் உள்ளங்கையின் நெல்லுக்குன்னு போல் விளக்கனாக எல்லாருக்கும் அழித்து அமல ஆனந்த வடிவமாக இருக்கின்ற சங்கராச்சாரியரை வணங்குகிறோம் என்று பாட்ட முடியுது அப்படி ஒரு பரிபாகம் புண்ணிய பரிபாகம் ஆகும்போது இறைவன் அவதாரம் செய்கிறார் எவர்களால் கூட பார்க்க முடியாத இறைவன் எளிமையாக மக்களுக்கு உலோகத்துக்கு வந்து காட்டி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட விசேஷம் புண்ணியந்தான் காணும் சமைச்ச புண்ணியம் அவரை இழுக்குது அதுதான் சொல்றது கூட இந்த பிள்ளைகள் முகாம் போடுறாங்கள்ல இவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தமும் இல்லை அந்த பிள்ளைகளுடைய புண்ணியந்தே அவங்களுக்கு இழுக்குது யார் இங்கே இருக்கிற செலவு பண்ணுறாங்களே நிர்வாகத் கௌர தலைவரும் அவங்களுக்கு இழுக்குது இந்த பிள்ளைகளுடைய புண்ணியம் சில பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்களா சமட்டி புண்ணியம் இழுக்குது இழுக்கிறதுனால செய்கிறாங்க அவங்க என்ன கே அவங்க என்ன சும்மா இருந்தாலும் அந்த புண்ணியம் விடமாட்டேங்குது இவங்களை விடமாட்டேங்குது அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து உபச்சாரம் பண்ணி மூணு நாளைக்கு சாப்பாடு வசதி அவங்களுக்கு உபதேசங்கள் என்ன உபச்சாரம் பண்ணுது பாருங்கள் மூணு நாளைக்கு அதனால சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க புண்ணியந்தான் குறுப்பூசியோடய சாதுக்கள் கூட அப்படி இல்லை ஏதோ ஒவ்வொரு நாளை அவ்வளோ போயிட்டு போயிடுறாங்க அவ்வளோ சரி அவங்களுக்கு உபச்சாரம் இல்லை மூணு நாளுக்கு பாருங்கள் அவங்க எவ்வளோ உபச்சாரம் நடக்குது எவ்வளோ உயர்சம் நம்முடைய புண்ணியம் இறைவனை இழுக்குதான் இழுக்கும் போது அவர் அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது சங்கராச்சாரியுடைய சரித்திரத்துலேயும் இன்னும் சொருபான சாச்சியத்தை இருக்குதுன்னு அர்த்தம் உணர்வினோடு அருந்தல் என்றும் போற்றுதல் அன்றி வேறோர் உணர்வரு மரசன் தன்பால் ஒட்டரும் போடி சென்றே பெட்டாம் அத்தியாயம் காமாதி படைச்சிருக்கு இப்போது அவதாரத்தை அங்கே முன்பாட்டில் என்று இருந்த சமயத்தில் அண்ணா இப்படி இருக்காங்க இருக்கும்போது அந்த அஞ்சராஜன் சபையில் இப்போ நடக்குது அது எப்படி நடக்குது அவதாரி குசித்தல் புணரல் தொழிலாயுள்ள அஞ்நன் இடத்தில் ஒற்றர் அடைந்தனர் என்னென்னு ஒற்றர்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் வச்சு உழவு பார்க்கணும் இது இந்த இன்றைக்கி நடந்தது உண்டு நாளைக்கும் உண்டு அது ஒரு கூட்டம் சிஐடி அவர்கள் ரகசியமாக ஒன்றும் தெரியாது போல் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க அப்படி போய் சொல்லுவாங்க ஏ திருக்குறளில் ஒற்றாளர் என்ன ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு அதில் ஒரு முடிவு வரணுமென்னு சொன்னால் ஒரு ஒட்டுன்னு சொல்ல ஒத்துக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சொன்ன ஒத்துக்க மூணு பேர் சொல்கிறது தனித்தனியாக அவங்களே ஒருவனுக்கு ஒருவன் சம்மந்தமில்லாமல் இருக்கணுங்கிறார் இந்த ஓட்டுல அந்த ஒரு சம்மந்தமே இருக்கக்கூடாது இல்லை கூட்டு சரி ஒரே கருத்து சொல்லி விடுவாங்க அதனால் விட்டு தனித்தனியாக அவங்களை சந்தித்து அந்த கருத்தை கிரகிச்சு மூணு பேர் சொல்ல ஒத்தி வந்து அது நம்புவது நம்பாதே முடியும் அப்படியெல்லாம் ராஜோடய சாமர்த்தி இருக்கணும் இல்லைன்னு சொல்லி ஞாபகிட்டு போயிடுவாங்க இங்கே அதே போல் இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் எப்படி இதன் பொருள் புனரீனோடு மூன்று சொல்லி போட்டுக்கணும் அருந்தல் என்றும் போற்றுதல் அன்றி பெண்களோடு சேர்ந்திருப்பதுடன் கிடைத்ததை எல்லாம் புசிப்பதையும் எப்பொழுது வளர்ப்பதே அல்லாமல் வேறுவோர் உணர்வு அரும் அரசன் தன்பால் ஒற்றரும் ஒளி சென்று அரீகுரு மற்றொரு வித உணர்ச்சியும் இன்றைய அஞ்சனுடைய சன்னிதியனில் தூதர்கள் விரைந்து போய் உலகம் அடுத்த முடியும் ஆக அவர் அவதார புருஷராகிய சுருபானன் சாமி அங்கே இருக்க அவரை பற்றி ஒற்றல் போய் அந்த அஞ்ச வேந்தனட்டு மறைகிறாங்க என்பது சொன்னப்படும் மதித்தல் விண்ணவர்க்கு முன்ன மறைப்பொருள் முருடனாய் வந்து உதித்தனும் வார்த்தை உண்டென உரைத்த போதே அமிதைப் பழனி மூலமும் அத்வேதானந்த விளக்க உரையும் பதினெட்டாம் அத்தியாயத்தில் காமாஜி படைச்சிருக்கு அதற்கு முதல்ல அஞ்சன் சரித்திரத்தை பார்த்தோம் அதன் பிறகு திரு எங்கே எங்கே அஞ்சனுடைய ஆட்சி நடக்கிறதோ அது அதர்மும் பெரிய இருக்கும் அங்கே மக்கள் விரும்பினாலே விரும்பாவிட்டாலும் பகவான் அவதாரம் பண்ணுவார் என்பதை முன்னே சொன்னார் அப்படிப்பட்ட பக்தர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப திரு அவதாரம் பண்ணுவார் இது அவதாரங்களை பற்றி சாஸ்திரங்களை பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளன இங்கே அவதாரம் பண்ண சொருபான சுவாமின்னு பேர் சுவமானந்த சுவாமியுடைய அவதாரம் ஞான மார்க்கம் மற்ற அவதாரங்களெல்லாம் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் இந்த ஞான மார்க்கத்தில் அஞ்ஞானத்தை போக்குறது தான் முக்கியம் மற்ற மார்க்கங்களில் அஞ்ஞானமெல்லாம் மேலா மேலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் இது முழுமையாக போகக்கூடியது அழுக்கு வேட்டியில் ஏற்பட்டதெல்லாம் சோப்போட்டால் கொஞ்சம் தான் போகும் ஒன்னாள் போட்டோம்னா முழுத்தா போயிடும் இவ்வளவிலேன்னு வந்துரும் அதுபோல் இங்கே ஒன்னானாக விளங்கக்கூடிய சொருமான சாமியோட திருஷ்டி பட்டா தான் அஞ்ஞானம் முழுமையாக போகும் இல்லைன்னு சொன்னால் எதோ மேற்போக்காக போகும் அதுதான் கர்மம் பக்தின்னு போயிடும் அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை செய்ய வேண்டிய உபாயங்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் விசாரமாக சொல்லப்பட்டுருந்தேன் அதில் அஞ்சனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு மான் மாணன்னா காமன் இந்த காமனுடைய அதுதான் காமன் தளபதி அவனுடைய செவர்க்கை பற்றி பின்னாலும் சொல்ல முன்னாலேயே இப்போது அஞ்சனுடைய தர்பாரில் ஒற்றல் சொல்கிறாங்க எல்லா தேசங்களிலும் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் ஒற்றர்கள் உண்டு சிவின்னு சொல்லுவார்கள் ஒற்றல்கள் சொல்லும்போது அதை பரிசீலனை பண்ணணும் கட்டிக்கால் ராஜனாக இருந்தாக்கா மூன்று விதமாக ஒற்றர்களை பிரித்து ஒவ்வொரு ஒற்றருக்கும் சம்மந்தம் இல்லாமல் செய்து மூணு பேர் சொல்வதை பரிசீலனை பண்ணி ஒப்பதும் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஒற்றாளர்களில் அப்படி இது செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ராஜனுக்குரியது மற்றவர்கெல்லாம் இது உரியதில்லை ஓரளவு ஏதோ ஒரு ஆட்சி பண்ணுகிறார்கள் அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஏன்னா அய்யனுடைய ஆட்சி அப்படித்தான் இருக்கும் இந்த அஞ்சன் அப்படித்தான் செய்கிறான் அவர்களிடத்தில் ஒற்றர்களும் சொல்றாங்க அதை சொல்றார் அவதா கடவுளர்க்கும் கருத முடியாத வேத பொருளானது மனிதனாக வருவன் என்பது உண்மையாயிற்று எனல் என்பொருள் இன்னவர்க்கும் அரித்தல் ஒன்றான் இந்திரா தேவர்களாலும் உருவமா அருவமா உருவாருவமா கர்த்தாவா அகர்த்தாவா என அறிய முடியாத மறைபொருள் வேதார்த்தமான உண்மை பொருளே மௌலன் ஆய்வந்து உதித்தனன் என்னும் மனித தேகம் தாங்கி பூலோகத்தின்கண் வந்து திருவாதாரம் செய்தனர் என கூறும் வார்த்தை உண்டு வாக்கியம் கேட்டிருக்கின்றோம் ஏன்னா உரைத்தபோது என்பதாக கூறுகின்ற சமயத்தில் இப்படி ஒற்றர்கள் சொல்கிறார்கள் பிரம்மாதிங்கிறது இந்திராதின்னு வச்சுக்கணும் ஏன்னா பிரம்மதேவன் தெரியாமல் போச்சு பிரம்மகதே பண்ணியிருக்காரு அப்படி தெரியாமல் போச்சா அவருக்கு போக முடியுமா சொல்லியிருக்க இன்னொரு தான் எவ்வாறு பிரமா சேர்க்கலாமா அப்படி அதனால் இந்திராதி தேவன் போட்டுருக்கணும் அவள் இருக்கிறதுனால ஒற்றல் வந்து இந்த பாட்டில் சொன்னார் அப்படி அதுக்கு மேலே அடுத்த பாட்டில் சொல்லணும் இனிதி நாள் வாழும் என்னை ஈசன் என்ற ஒருவன் வெல்ல வார்த்தையும் வார்த்தையாமே அவதாரிகை அஞ்சனை வெல்ல பரமேஸ்வரனே மனிதனாய் வந்தனன் எண்ணில் இது பொருந்துமா எனல் பொருள் இனிதினால் வாழும் என்னை சுகமாகமே வாழ்கின்ற அஞ்சனாகிய என்னை அஞ்ஞான கால் பொருட்கு ஈசன் என்று ஒருவன் பரமேஸ்வரன் என்று ஒருவனா வெல்ல மனிதன் ஆய் வெல்லுவதற்கு வடிவமாய் வந்தான் என்னும் வார்த்தையும் வார்த்தையாம் வந்திருக்கின்றான் என்று பேசுகின்ற பேச்சும் ஒரு பேச்சும் அப்படி இது அஞ்சனுடைய ஆதிக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க அஞ்சன் காலத்தில் என்னப்பா இந்த மாதிரி உனக்கு ஆபத்து வர்ற மாதிரி தெரியுது கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்கன்னா எனக்கு ஆபத்து அவருக்கு பார்க்குறம் பாரு அப்படிங்கம்மா அப்படிம்மா இந்த அஞ்சனுடைய ஆட்சி அப்படித்தான் அஞ்சன்கிட்ட மூணு இருக்கும் டம்பம் கர்வம் அகங்காரம் தன்னை மச்சலே டம்பம் பெரியவன் ராணிதல் அகங்காரம் அகங்காரம் தன்பிடி விடாப்பிடி என்பேன் தன்னை மெச்சுக்கிறதால் டம்பம் ஆகவே தன்னை மச்சலே டம்பம் அப்புறம் தற்பம் பெரியவன் தானகள் தான் பெரியவன் தானகள் தர்ப்பம் தன்னை மச்சலே டம்பம் தன்பிடி விடாப்பிடி அகங்காரம் ஆக தன்னை பெரியவன் நினைக்கிறதுல சந்தோஷம் அப்புறம் மெச்சுக்க தண்ணியை மெச்சுக்கிறது நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு தனி மிச்சிக்கிறது இருக்கே இது டம்பம்னு வேறு டம்பாச்சார்னு சொல்லுவாங்க தனிப்பிடி விடாப்பிடியே நான் சொன்னது தான் ஏற்றுக்கணும் அவனு தான் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அகங்காரமாக போயிருக்கும் நான் பிடிச்ச மூணு காலம்னாலும் சரி நாலு காரணம் ஒத்துக்கிட்டு தான் வேணும் அது விடாப்பிடி அடிப்பட்ட கூட்டம் தான் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் அந்த கூட்டங்களில் கொஞ்சம் கூட கொச்சாக இருக்கலாம் குணங்கள் அவ்வளோதான் நான் வழிய கொஞ்சம் கூட கொச்சம் இருக்கும் எல்லாருக்கும் அதே தான் அதை பற்றி தான் சாஸ்திரம் சொல்லுவார் இந்த அஞ்சனுடைய நிலையானது அப்படி தீவிரமாக இருக்கிற காலத்தில் அவதாரம் பண்ணுவார் எங்கெங்கே தீவிரம் இருக்கோ அங்கே வரும் அப்போ கொஞ்சமாக இருந்தால் வரமாட்டாருன்னா வரமாட்டார் வைத்தர்கிட்ட போய் கட்டி புறப்பட்டது ஆபரேஷன் பண்ணுங்கன்னா இன்னும் பழுக்கணும் அம்பார் எப்போ பழுக்கிறமா சாபம் போங்க அப்படிம்பார் ரெண்டு மாதம் கழிச்சு போனால் இன்னொரு கூட பத்து நாள் போகலாமா பாருங்க அப்புறம் பக்குமாச்சி அடுத்து விட்றேன்னு பாருங்கள் அப்படி போல் அஞ்சனுடைய ஆட்சிகள் தீவிரம் ஆனாலும் கூட தீவிரம் பத்தாதும்பாங்க பகவான் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அப்படிங்க இப்போ மழை பெய்யலன்னு சொல்கிறாங்கல்ல இது பத்தாது இன்னும் கொஞ்சம் பஞ்சம் வரணும் மழை இல்லை கொஞ்சம் வந்தால் பசங்களுக்கு அப்படின் பாருங்க இந்த வாரத்து இன்னும் குறைக்க போகிறேன் பார்த்துக்கோ அப்படி இன்னும் சீலைப்படு வாங்க பாருங்கள் அப்படி இப்படிலாம் செஞ்சாக எப்படி படைக்கிறது புனிவான்களுக்கு எப்போதும் நான் காப்பாற்றுவேன் இதை பாவிகளை தான் நான் துன்பப்படுத்துவேன் ஏன் புத்தி வரட்டும் போட்டுதான் புத்தி வரும் போட்டு உழைச்ச சொல்லுவாங்கள்ல அவனுக்கு கஷ்டம் வந்தால் தான் புத்தி வரும் புத்தியாக நிச்சயம் நிச்சயம் தகுந்த திறமை அப்போ தான் வரும் ஏன்னா வரா அது வரைக்கும் அவன் மனம் போன போக்கில் தான் போவான் மனம் போன போக்கு இருக்கே அது உறுதி இல்லாத போக்கு புத்தி போக்கு இருக்கே உறுதி உடையது ஆனால் அந்த புத்தியை நல்ல புத்தியாக மாற்றணும் அதுதான் ஜீவ பிர பிரயத்தனம் மற்ற பிரயத்தனங்கள்லாம் இருக்கின்றனவே சம்பாதிக்கிறது அதெல்லாம் கர்மானுசாரம் கிடைக்கும் அது பிரயத்தனம் கம்மியாக இருந்தால் கூட கிடைக்கணும் கிடைச்சிடும் கூடுதலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கலாம் அவ்வளோதான் ஒழிய அதிகளும் ஒன்றும் கிடைச்ச போகிறது இல்லை ஆனால் புத்தியை மாற்றியமைக்கிறதுக்கே அது பெரிய முயற்சி பண்ணணும் அது சட்டம் சகாசகணும் இல்லைன்னா முடியாது அது அதில் படிக்கணும் அது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புத்தி திறந்தாது அது புத்தி கெட்ட புத்தியாக இருக்கிறதுனால தான் அஞ்சனுடைய போக்கிலேயே போயிட்டுருக்கு நல்ல புத்தியாக இருக்குமேனால் அது நல்வழிக்கு வரும் பக்தி ஞானம் இந்த மாதிரி மார்க்கெல்லாம் கிரமாக போகும் ஆகவே இந்த அஞ்சன் உடைய ஆட்சியில் என்னை கூட வெல்றது ஒரு வருவானாம் என்பதை அந்த ஒற்றர்களுக்கு சொல்லும் ஒன்றில்லை எனும் நீரும் ஒன்று போலேயுரைத்தீர்கள் என ஒற்றும் இந்த இல்லை என்னாதீரோம் இந்த மனிதனாக வந்தது என்றீர் என்ற அஞ்சனை தூதர்கள் இன்றிய நிலை அப்படி இல்லை எனல் இதன்பொருள் ஒன்று இல்லை எனும் நீரும் தேகத்துக்கு அந்நியமாக ஓர் வஸ்து இல்லை என்று உரைத்த நீங்களும் ஒன்று கண்டுபோ உண்டுபோல் ஒரு பொருள் விரோதமாக வந்திருக்கிறது என்று உரைத்தீர்கள் என கூறினீர்கள் என்று அஞ்சனை ஒற்றர் இன்று இல்லை எண்ணாதோம் தூதர்கள் இக்காலத்தில் ஒவ்வொரு பொருள் இருக்கின்றது என்று சொல்லாமல் இருக்க மாட்டோம் இந்த உலகத்தின் இயல் கூறினோம் என்ன இப்போதுள்ள உலக இயற்கையை தங்களெடுத்து தெரிவித்தோம் என்று உரைக்க அஞ்சன் தேஹாத்மா புத்தியுடையவன் தேகமாத்மா போகமே மோட்சம் என்று கொள்கை உடைத்தான் அஞ்சனுடைய வேலை இந்த சரீரை தவிர வேறு கடவுளோ அல்லது பெரியவர்களோ யாருமே கிடையாது சரீரம்தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய நீங்களும் இப்போது எனக்கு அன்னை ஒருத்த வந்திருக்கானான்னு கேட்கும்போது வந்திருக்கானு ஒதுக்கிறீங்க போலிருக்கே அப்படின்னா இன்னொன்று இல்லைன்னு சொன்னீங்க இப்போ அப்படி ஒதுக்கிற மாதிரி தெரியுது உங்கள் பேச்சில் பார்த்தா ஆனாலும் இன்றைய நிலை எப்படி இருக்கு நீங்கள் விரும்பினா விரும்பாவிட்டாலும் அவதாரம் பண்ண ஒரு திருக்கா வந்துவிட்டார் என்பதை நான் இருக்க முடியாது நான் சொல்லத்தான் செய்வோம் சொல்லத்தான் செய்வோம் அதனால் அஞ்சனுக்கு ஆகிய உங்களுக்கு எதிராக ஒருவர் வந்திருக்கார் என்பதை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது என்று கூறி அவருடைய அவத அபிப்பிராய சொல்லி முடித்தார்கள் என் அடுத்த சமயங்கள் அவரே உரைப்பார்கள் அழை என்ன வந்துமே உளவில்லை வேறொன்று அறியோம் உரைப்பார்க்க உரைப்பார்கள் உரையோதினோம் என்னவே சைவ முதலிய சமயங்களை கேட்டால் தெரியும் என வினவ அவர்கள் முன்னோர்கள் சொன்னதை சொன்னோம் எனல் இதன்பொருள் சமயங்கள் அளவு இல்லை சைவ முதலிய மார்க்கங்கள் மிகுந்திருக்கின்றன அவரையே உரைப்பார்கள் அம்மதவாதியர்களே கூறுவார்கள் அழை என்ன அழைப்பீர்கள் என்றவுடன் அவர் வந்து மெய் உளவு இல்லை அம்மதவாதியர் வந்து இவ்வொற்றர்கள் சொன்னது உண்மை அல்ல வேறு ஒன்று அறியேன் பிரிதொன்று வந்ததாக நாங்கள் அறிவோம் உரைப்பார்கள் உரை ஓதினோம் என்ன சொன்னவர்களிடம் கேட்டு நாம் இதை சொன்னோம் என்று உரைக்கவும் அஞ்சன் யோசனை பண்ணுறான் அப்போது இருக்காங்களா அப்படின்னா சரி சை மதங்கள் முதலான மதங்கள் பல உள்ளன அது கூழ் கேட்போமே அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த அஞ்சன்கிட்ட சொன்னால் ஞாயிற்றுன்னா ஒத்துக்க மாட்டான் அதனால எங்களுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டாங்க இந்த பயிர்தான் ஒத்துக்க போகிறதில்லை நாசில் ஒத்துக்குவாங்களே ஒத்துக்க மாட்டாங்க அதான் சொன்னாங்க அவர் என்ன சொன்னாங்க அவர் வந்து மெய் உழவு இல்லை வேறு ஒன்றும் அறியும் அவ்வளோதான் யார் அப்படி இல்லை அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது அது எங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் இல்லைன்னா உதைப்பான் அஞ்சன் ஆட்சியில் உதகை தான் கிடைக்கும் அதுக்காகத்தான் போக வேண்டியிருந்தேன் அப்படி என்ன பண்ணுறது அதாவது நாசிகள் இருக்காங்க நாசிகளில் போய் வாதம் பண்ணி பாருங்கள் ஒத்துக்கோங்களேன் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன ஏன் கடவுள் இல்லையா சி இல்லையா தம்பி வந்துட வேண்டியிருந்தேன் இருக்குன்னு வாதம் பண்ணேன் எதுக்காக போகிறான் அதுபோல் சைவம் முதலான மதங்களை கூப்பிட்டு கேட்கும்போது அஞ்சனுடைய நிலை என்ன கேட்குற அதிகாரத்தோடு கேட்குறான் என்ன விளையாடணும் ஆமா அப்பா அப்படி இல்லை அவன் தெரியல அப்படின்ட்டாங்க திரும்பி போச்சு அப்போ தப்பிச்சிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க அப்புறம் ஒற்றல் அவங்க யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒற்றல் கேட்டால் அவன் சொல்லிட்டாங்க எங்களும் தெரியாது அவனும் சொல்லிட்டாங்க யாரும் சொன்னாங்க அதை கேட்டு சொல்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியாது அவ்வளோ தான் அப்படின்ட்டா தப்பிச்சிக்கிட்டாங்க ஆனாலும் இவங்க கட்டுப்பட்டவங்க அல்லவா அதனால் மீண்டும் அடுத்த பாட்டில் இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதா பாட்டு சொன்னார்கள்த்தார்கள் சிறை செய்யவே என்ன அதன் முன்னேயே அவர் பொருளாக இக்காவன் என மாறன் இகழ் கூறவே இக்காவல் இக்காவல் என மாறன் இகழ் கூறவே காமன் கோரல் இதன் பொருள் சொன்னார்கள் சொன்னத்தை உலகோர் சொன்ன கேட்டு மெய்யில் உரைத்தார்கள் உண்மை என்று தூதர்கள் கூறினார் அவர்களின் பந்துக்களையும் சிறையில் வையுங்கள் என் நாதன் முன் ஏவார் பொருளாக என் தலைவனான அஞ்சவேந்தனது முன்னர் எவரேன்னு ஒரு பொருளாக வர முடியுமா இக்காவல் என் மாறன் என மாறன் இகழ் கூறும் இப்படிப்பட்ட காவலுக்குள் என்பதாக மன்மதன் தன்னுடைய வீர பிரதாபத்தைக் கொள்ளானான் அதாவது காமன் அப்படின்னு சொன்னால் நானாவது காமன் போயிருக்கு அந்த காமம் தான் பட தளபதியாக அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் இவ்வளோ காவல் இருக்கும்போது ஆசாபாஷை நிரம்பி இருக்கும்போது அதை தாண்டி அவனாவது உள்ளே வர முடியுமா அழு சுற்றும் பிறாம அவர்கள் மட்டுமல்ல அவர்களும் உண்மைத்தொகையை வச்சுக்கிட்டு சுற்றமும் அவட பந்துக்கள் கூட உளுப்பதும் உண்பதுவும் என்று கேளுமா அதை விட உழுகிறார் இன்னேற்ற உழுப்பதும் வசரங்களும் உண்பதும் சாப்பிட வேண்டுமே இல்லாமல் போயிடும் ஆகவே அது செய்யப்படாது என்பது கருத்து அதுபோல் இங்கே ஒற்றர்கள் சொன்ன ஒற்றர்கள் மட்டுமல்ல ஒற்ற சுற்றமும் ஜில் போடுறாங்கண்ணா இவன் சேர்த்திக்கணும் உம் அதாவது என்னும்மை ரெண்டு இணைக்கிற இவனும் அவர்களும் அப்படின் அவன் சுற்றம் போடுமான்னா அப்புறம் இவனை அர்த்தமா இங்கே பாத்தா அப்படி சரியாக இருக்காரு அவரு பந்துக்களை சிறையில் வையுமன்னா பந்துக்களை வச்சு இவரே அர்த்தமா பந்துக்களையும் இவனையும் அர்த்தம் அவர்களின் அவை அவர்களையும் ஒற்ற அவர்களையும் அவ சார்ந்த பந்துக்களையும் சிறையில் வையுங்கள் என்று அர்த்தம் அப்போது இந்த ஒற்றர்களில் கூட பாதுகாப்பு இல்லை ஒன்று சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டான் பாருங்கள் அது அண்ணனுடைய ஆட்சி என்ன பரிசீலனை பற்ற போ குணம் இல்லை அங்கே பரிசீலனை பண்ணுறது யாருக்குன்னா உண்மை அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படனா அவன் தான் பரிசீலனை பண்ணான் இவனு உண்மை எங்கிறது நான் தான் உண்மை அதெல்லாம் போய் எங்கிறான் அஞ்சன் இது அஞானத்தோட ஆதிக்கம் அதனால் அஞ்சனுடைய நிலைகளை சொல்லும்போது இப்படி எல்லாம் இருக்குது இது எங்கேயோ இல்லை எல்லா உள்ளங்களும் இருக்கிறது தான் எல்லா ஜீவர்களுத்தையும் இதான் அஞ்சன்தான் ஆட்சி பண்ணி இவர்களை அடிமடுத்திருக்கேன் அவன் விடுதலை பண்ணுறது தான் சொருபானஷன் குருநாதர் வர்றார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் உள்ள அத்தனை மக்களிடத்துல அஞ்ஞானந்தான் இருக்குது என்ன அஞ்ஞானத்தை பிரதிபுத்தேன்னா ஜீவன் இப்படி அதுதான் ஜீவான் போகிறதுக்கு வழி என்ன என்ற சர் சங்கம் இதெல்லாம் சம்மந்தம் இருந்தால் முடியாது அடிபடை சம்மந்தம் இருக்கணுமான்னு சொன்னால் அது விளாத்துதான் கொடுக்கணும் கடையில் சரக்கு வாங்கணும்னா காசு இல்லாமல் யாரும் எந்த களைக்காரரும் கொடுக்க அவன் தர்மத்துக்கு கொடுக்கற களை வச்சுக்கல தர்மத்துக்கு கொடுக்குற க கிட்ட கேட்டால் தர்மம் பண்ணுவாங்க இப்போ வியாபாரிகிட்டே போய் தர்மம் பண்ணால் கொடுப்பானா ஒரு போதும் கொடுக்க மாட்டான் காசு கொடுங்க கொடுத்துட்றான் சந்தோஷமாக கொடுப்பான் வாங்கிட்டு போங்க அப்படிங்க உபசாரம் பண்ணுவோம் டீ கூட வாங்கி கொடுப்பான் எல்லாம் ஆக தர்மம் பண்ணுற இடத்துக்கு போனால் தர்மம் கிடைக்கும் கடைக்கு போனால் சரக்கு தான் கிடைக்கும் ரூபாய் கொடுக்கணும் அதுபோல் இங்கே சட்சத்துக்கு வரணும்னா நிஷ்காமணி இருக்கணும் நிஷ்காமண்ணி இல்லைன்னாக்கா இங்கே வேலை இல்லை அதாவது அருமையில பார்க்குறோம் இல்லை பத்து வருஷமாக பாடம் நடத்துகிறோம் பத்து வருஷமாக எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஒரு நாள் வந்தவங்க ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் வந்தவனு நின்றுக்கிட்டாங்க ஒரு வருஷமாக ஆறு அஞ்சு வருஷத்துக்கு வந்து நின்றுட்டு நின்றுக்கிட்டாங்களே விஷயம் தெரிஞ்சிருக்காங்களா மீண்டும் தெரிஞ்சிக்காமல் போயிட்டான் ஜனமும் வந்தால் உக்காந்தா கொஞ்சம் ஆயிரம் இருந்தால் போயிட்டாங்க அவ்வளோ ஏயா அப்படி போனாங்க அது ரிஸ்காப்னே கொஞ்சம் இருந்தது அதை கழிச்சு மீண்டும் ரிஸ்காப்னே செய்யல தொடர்ந்து இந்த ஜென்மத்தில் செய்யலாம்